ஆபத்துக்கும் எல்லாவித விபத்துகளுக்கும் அழிவுழுக்கும் தேவனாகி முதல் நாளாக இந்த வரமக்சி நாளிலே மலிச்சியோடு ஆராதனை செய்ய முடியாத சத்தத்தோடய சன்னிதான நம்மளாருக்கு இறக்க பாராட்டுவதற்காக நம்முடைய தேவனத்தினம் அதிகமாக நெறி செலுத்திக் கொள்ள கடமைப்பட்டவராக இருக்கின்றோம் சில வாரத்திலும் நாங்கள் ஊரில் விஷயமாக சேலம் கோயம்புத்தூர் தஞ்சாவூருக்கு தான் மறுபடியும் இந்த நாட்களே குழுபத்திலே கடந்து வர தேவன் கொடுத்ததற்காக ஆண்டவருக்கு நல்ல அதிகமாக நிதி செலுத்திக் கொள்ள கிடைக்கப்பட்டிருக்கிறது கடந்த வெள்ளிக்கிழமை என்று தஞ்சாவூரிலே புதிதாக புதிய கலை ஒன்று ஆரம்பிக்கப்பட்டது ஏராளமான மக்கள் கலந்து கொண்டு கருத்தருடைய ஆசீர்வாதங்களை பெற்றுக் கொண்டார்கள் இப்படி உலக மரத்திலும் கத்தோடு தெரிச்சதை கட்டியெழுப்பட்டு கருத்துடைய வருகைக்கு மக்களை ஆயத்தப்படுத்தக்கூடிய வேலை தீவிரப்படுத்தப்பட்டிருக்கிறது அப்படினா தேவதமாகக் கொள்ள வேண்டுமாறு தேவசகத்தில் கேட்டுக் கொள்கின்றோம் இந்த வேலை கத்துடைய அவையானவர் நம்முடைய ஆத்துமாக்களுக்கு பிரயோஜனமாக இருக்கும்படி வெளிப்படுத்தித் தரப்போ சில வேதமாக கூட வாசித்து தியானிக்கலாம் வெளிப்படுத்தலாகவும் அதிகாரம் ஏழு வேட்டு வசனங்களை ஒரு ஒரு வாசிக்கலாம் நாம் சந்தோஷப்பட்டு கழிபூர்ந்து அவருக்கு துதி செலுத்த கடவோம் ஆட்டுக்குட்டியானபடி கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆயத்து மணி நாள் என்று சொல்ல சுத்தமும் பிரகாசமான மெல்லிய வஸ்திரம் தரித்துக் கொள்ளும்படி அந்த மெல்லிய வஸ்திரம் பருசுத்துவாளுடைய தேதிகளே ஹலலுயா அக்ரிஸ்த வாழ்க்கையிலே நாம் சந்தோஷப்பட்டு கழிகூறக்கூடிய ஒரு காலகட்டத்தில் வந்திருக்கின்றோமா ஆட்டுக்குட்டியாருடைய கல்யாணம் வந்து கொண்டிருக்கின்றது அப்படி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணி நான் என்று சொல்ல கேட்டேன் என்று ஒரு சத்தம் இங்கே நமக்கு ஆதரித்து வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆராதனை செய்யக்கூடிய கோடிக்கணக்காக நமக்கு அப்படி மனவாட்டி தன்னை ஆயத்தம் பண்ணுகின்ற கூட்டமாக ஒரு கூட்டம் இருக்கிறது எல்லாரும் மனவாட்டிகளாக ஆதரவு இல்லை என்று சொல்லி சொல்லுகின்றது ஆயுத்தமாக இருக்கிறது என்று மாத்தொடமையை கல்யாணம் பிரவேசிப்பார்கள் ஆகினால் நாம் இந்த நாட்களில் அப்படிப்பட்ட நோக்கத்தோடு கூட திருச்செறையாக அழைக்கப்பட்டிருக்கின்றால் நம்முடைய ஆயுத்தங்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று திருமணமாக அறிந்து கொள்ள வேண்டும் என்று ஆவிய விரும்புகின்றார் ஏற்றுக்கொண்டு நக்சிப்பு பெற்ற மக்களின் பெரும்பகுதி மக்கள் உலக ஆசீர்வாதத்தையே தேடி அந்த மனவாட்டியாகிய சாணத்தை இழந்து போய் கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடியால் நம்ம அவர்களுக்கு கவனமாக இதமாக தன்னை ஆயுத்த மணி நாள் என்று என்று வேதவாய்க்கு தெளிநோதை குறித்தும் அமீதமாக சொல்லும்படியாக எல்லாரும் ஆயத்தமாக இருக்கிறார்கள் என்று சொல்லும்படியாக ஆவிக்குடி வாழ்க்கையானது மனவாள ஓடுகள் இணைந்து ஒரே எதிர்பார்ப்போடு இருக்க வேண்டும் என்று உணர்த்துகிறார் எஸ்ரின் புத்தகத்திலே அந்த எஸ்ரின் புத்தகம் ஒரு மனமாட்டியை ஆயுத்தப்படுத்துவதற்கான நோக்கத்தோடு எழுதப்பட்டதாக நாம் வாசிக்கின்றோம் இரண்டாம் அதிகாரம் ஒன்று முதல் நான்குள்ள இப்படி வாசிக்கலாம் இப்படி ஒரு ஆலோசனை ராஜசமூகத்திலே பிறப்பிக்கப்பட்டது என்று தெரிஞ்சிருக்கின்றது இந்து தேசம் முதல் எத்தியோபியாதி நாடுகளையும் ஆண்டு கொண்டிருந்த ஆகாசிய வாழ்க்கையிலேயே சூழல் ஏற்பட்டது அப்படி மனைவியாகி வசதியானவள் அந்த ராஜாவுக்கு கீழ்படியாமல் போனபடினாலே அவருக்கு ஒரு மனவாட்டிய மறுபடியும் தேட வேண்டிய ஒரு நிர்பந்தம் வந்தது என்று படிப்புகின்றது இயேசுனாது உலகத்திலே ஒரு மனவாளனாக வந்திருந்த அவரது யூதம் குதர்த்தவர்கள் இசுமேல் மக்கள் அவரை மேசியா என்று ஏற்றுக்கொள்ளாதபடி மனவாழ்ந்த என்று ஏற்றுக்கொள்ளாதபடி அவருக்கு மனவாட்டியாக இருக்காதபடி அவரை புறக்கணித்துவிட்டதாகவும் ஆகியனால் வேறொரு மனவாட்டியை தேட வேண்டிய அவசியம் வந்தது என்று நமக்கு உணர்த்துகின்றது நம்மையும் அந்த கூட்டத்தில் சேர்த்திருக்கிறார்கள் அதற்கான ஆலோசனை பிறப்பிக்கப்படுகிறது அந்த ராஜாவினுடைய ஆளுமைக்குட்பட்ட எல்லா நாட்டிலுள்ள அழகுள்ள கன்னிப்பெண்களை தேட வேண்டும் அது சூசானைக்கு அழைத்துக் கொண்டு வர வேண்டும் அது ராஜாவுக்கு பிரியமாக இருக்கிற ஒரு கணிப்பிள் இளவரசியாக மாற வேண்டும் என்று சொல்லி தீர்மானித்தீர்மான பெண்கள் ஆறும் கூட்டி சேர்க்கப்பட்டால் என்று சொல்லுகிறது காலம் மூன்றாவது சிறுவாசிகளா நாம் இவ்விதமாக எழுதப்படும் ஏகாயினுடைய வசத்தில் அவர்களை ஒப்புக் வேண்டும் அவருடைய சுத்திகரிப்பு தேவைகளை நாம் கொடுக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லப்பட்டிருக்கின்றது இந்த ஏகாய் என்று சொல்லுகின்றவர் பரிசுத்தாவியானவரை குறிப்பிடுகின்றது ஒரு மணவாட்டி உலகத்தில் பொறுப்பு பரிசுத்தரத்தில் கொடுக்கப்பட்டிருக்கின்றது அவளுக்கு வேண்டிய சுத்திகரிப்புக்கு தேவையான உபதேசங்கள் எல்லாம் கொடுக்கப்பட்டு வந்து இதிலே சுத்திகரிப்பை பெற்று ராஜாவுக்கு பிரியமாக இருக்கின்றவர்கள் மாத்திரம்தான் கன்னிப்பெண்களாக மணவாட்டிகளாக மாற முடியும் என்று காலம் எட்டாவது இப்படி வாசிக்கலாம் இப்படி கண்டிப்பெண்கள் கூட்டிச் சேர்க்கப்படும் ஏகாயின் வசத்திலே கூட்டிச் சேர்க்கப்பட்டால் என்று எழுதப்பட்டது எல்லாரும் செய்கின்றவர்கள்தான் எல்லாரும் பெற்றவர்கள் தான் எல்லாரும் ஏகாயுடைய வசத்துக்குள் தான் வந்திருக்கிறார்கள் எனக்கு எஸ்தருக்கு மாத்திர அந்த பட்டத்து பதவி கிடைக்க வேண்டும் என்பதை நாம் நன்கு உணர்ந்து நம்ம மிக கவனமாக சீவிக்க வேண்டும் என்பதை மக்கள் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகின்றோம் ஆராதனை செய்கிற பெரும்பகுதி மக்கள் அபிஷேகத்துக்கு மாத்திருந்தால் ஏகாய் வசத்தில் இருந்தார்கள் மற்றவர்களும் வெளியில இருந்திருப்பார்கள் அதுபோல நாட்கள் இயேசு அவருக்கு ஆராதனை கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் இன்னும் அபிஷேகத்துக்குள்ள கூட்டிச் சேர்க்கப்படாமல் இருக்கின்ற காலமாக இருக்கின்றது கூட்டிச்சேர்க்கப்பட்டவர்களுக்கு எழுதப்பட்டிருக்கின்றது இரண்டாம் அதிகாரி ஒன்பதாவது வாசிக்கும் பொழுது நாம் விவாதமாக ஏராளமான கண்டிப்பெண்கள் நூற்றி இருபத்தி ஏழு நாட்டிலிருந்து எண்ணிக்கை ஏராளமான பேர்கள் கூட்டி சேர்க்கப்பட்டிருந்தார்கள் எஸ் அவனுடைய கண்களிலே தயவு கிடைத்தது என்று எழுதப்படும் யாருக்கு பரசுத்தான் கண்களிலே எஸ்வருக்கு தயவு கிடைத்தது அந்த பெண் அவன் பார்வைக்கு நன்றாயிருந்ததினால் அவளுக்கு அவன் கண்களிலே தயவு கிடைத்தது ஆகையால் அவளுடைய சுத்திகரிப்பு வேண்டியவைகளையும் அவளுக்கு தேவையான மற்றவர்களையும் அவளுக்கு கொடுக்கவும் ராஜா அரண்மனையில் இருக்கிற ஏழு தாதிமார்களை அவளுக்கு நியமிக்கவும் ஜாக்கிரதைப்பட்டு சிறந்த ஒரு இடத்திலே அவளையும் அவள் தாதிமார்களை வைத்தான் என்று சொல்லி வேதமாக்கி சொல்லுகின்றதுக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கின்றது மாத்திரம் விசேஷத்தான் ஒரு சுத்திகரிப்புக்காக ஏழு தாதிமார்களை கொடுத்து ஹன்னி அவளுக்கு மாத்திரம் விசேஷமான ஒரு இடத்தை கொடுத்து அவளை விதமாக அலங்கரித்துக் கொண்டிருந்தான் சுத்திகரித்துக் கொண்டிருந்தான் என்று சொல்லி வேதத்தில் எழுதியிருக்கிறது ஒரேசியும் இருக்கிறார்கள் ஆளுமைக்குழு தான் இருக்கிறார்கள் இந்த எஸ் மாத்திரம் ஒரு தனியிடம் கொடுக்கப்பட்டு ஏழு தாலிமார்களை கொடுத்து சுத்திகரித்தது குறித்து ரகசியம் வந்தால் அவளை மாத்திரம் பட்டத்தை சரியாக வேண்டும் என்று ஏகாய் விரும்பிவிட்டபடினால் இந்த ஏற்பாடுகள் செய்யப்பட்டது என்று சொல்லுகின்றார் புதிய சபைக்கு மற்ற சபையில் இல்லாத சில உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருக்கின்றன ஏழு உபதேசங்கள் அந்த ஏழு உபதேசம் ஏழு தாதிமார்களை குறிப்பிடுகின்றது பூர்ணப்படுத்துவதற்காக இந்த உபதேசங்களை தந்திரமை தனியாக பிரித்தெடுத்து யாரிடத்திலும் சேராதபடிக்கு ஈகமாக வைத்திருப்பதை நோக்கம் என தெரியுமா நம்மை மனவாட்டியாக மாற்ற வேண்டும் என்பதற்காக மற்ற கருத்து நாம உலகத்திலே வாழ்ந்து கொண்டு ஆராதனை செய்து கொண்டு போகலாம் என்றும் எண்ணி விடாதபடி வேறுபிடிக்கப்பட்டவர்களாக தனிமைப்படுத்தப்பட்டவர்களாக இப்படி ஏழு தாதிபார்களை கொடுத்து எஸ்எரை பரிசுத்தப்படுத்தினது போல நம்மையும் ஆண்டவர் சுத்திகரித்துக் கொண்டு வருகிறார் என்பதை உணர்ந்து ஆண்டவருக்கு நாம் அதிகமாக நன்றி செலுத்த வேண்டும் என்று சொல்லிக்கொள்ள ஆசைப்படுறோம் இரண்டாம் அதிகாரம் பனிரண்டு பதிமூன்று வருஷத்தில் வாசிக்கின்ற பொழுது மற்றவர்களுக்கும் சுத்திகரிப்பு உண்டாகிதான் இருந்தது விவசமாக சுத்திகரிப்புகள் எல்லாருக்கும் ஒரே விதமான உபதேசங்கள் கொடுக்கப்பட்டிருந்தது வேற்றுமையில் எல்லாரும் ஒரே மாதிரி இருந்தார்கள் ஒரே மாதிரி அனுபவத்தோடு இருந்தார்கள் அந்த மனவாளனுடைய வரிக்கை ஆயத்தப்படுகின்ற காலத்திலே இவருடைய விருப்பத்தின்படி வாழ்வதற்கு ஒரு உரிமை கொடுக்கப்படுகின்றது என்னென்ன தேவையெல்லாம் பெற்றுக் கொள்ளலாம் என்று சொல்லி ஒரு உரிமை கொடுக்கப்பட்டது இதுவரைக்கு விரும்பாதெல்லாம் கேட்டு பெற்று என்று சொல்லி கொஞ்ச காலம் மனவாட்டியாக வாழ வேண்டும் என்று விரும்பினார்கள் அதிகமான ஆடம்பரங்களையும் அலங்காரங்களையும் அந்தஸ்துகளையும் உலகத்தில் உள்ள செல்வாக்குகளையும் அடைந்து வாழ வேண்டும் என்று விரும்பி இருப்பதற்கு காரணம் என விருப்பத்துக்கு வந்து விட்டுவிட்டு சொல்லுகின்றது இப்படி ஜோதிக்கப்பட்ட பெண் ராஜாணத்தில் பிரவேசிப்பாள் கண்ணிமானத்திலிருந்து தன்னோடு கூட ராஜா அரவணைக்கு போக அவள் தான் நான் வேண்டும் என்று கேட்பவை எல்லாம் அவளுக்கு கொடுக்கப்படுவது சொல்லியிருக்கின்றது என்னுடைய அனுபவத்தை நாம் விதமாக தேர்வுகளை நமக்கு தந்தை சுத்திகரித்துக் கொண்டிருப்பதை நோக்கமானது அவருக்கு நம்மை மனவாட்டியாக சேர்த்துக் கொள்ள வேண்டும் என்ற ஒரே நோக்கத்துக்காக சுத்தம் விதமாக நடத்திக் கொண்டிருக்கிறார் என்று சொல்லுகின்றது ரெண்டாவது பல இப்படி ஒரு கட்டளை பிறப்பிக்கப்பட்டிருந்தது ராஜா அரண்மனையில் ராஜ சிங்காசனத்தை உட்கார்ந்து இந்த அழகு படத்தில் ஒவ்வொருவருக்காக பேர் கொடுக்கப்பட்டது அழைத்துக் கொண்டு வருவார்கள் ராஜாவிடத்தில் அப்படி அவர் மேடையில் பிரியமில் சில முகத்தை திருப்பிக் கொடுவார் அந்த பெண் விநாடி கூட நினைக்கக்கூடாது அப்படி எதைக்கு ராஜாவிடத்தின் போது உரிமை கிடையாது அடுத்த மாதத்தில் அழைத்துக் கொண்டு போகப்படுவார் அடுத்த அடுத்த பெண் இப்படி ஒரு முறை வந்த பிறகு பிறகு அவர்கள் சான்ஸ் கொடுக்கப்படுகிறது இப்படி எல்லாருமாக எல்லா பெண்களும் கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும் என்ற வாட்சியங்களை கேட்டதெல்லாம் எங்களுக்கு நன்னாதத்தான் இருக்கிறோம் என்று நான் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் வேதம் அப்படி சொல்லவில்லை அந்த பரசுத்தாதிரி நமக்கு தர வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதை மாத்திரமே நாம் கேட்டு பெற்றுக் வேண்டும் என்று ஆவியானவர் திருகின்றார் இங்க விதமாக எத்தனை பற்றி நாம் பார்க்கின்ற பொழுது ராஜாவிடத்தில் பிரவேசிப்பதற்கு எத்தருக்கு அவள் ஸ்திரீகளை காவல் பண்ண ராஜாவின் பிரதானியாகி ஏகாய் நிமித்த வேறொன்றும் கேட்கவில்லை எத்தருக்கு தன்னை காண்கிற எல்லார் கண்களிலும் தயவு கிடைத்தது இப்படி ஒரு பெண் உண்டா எல்லாரும் இப்படி எல்லாரும் உலகம் பிரதானமாக போகிறார்கள் அவரும் ராஜாவுக்கு மனைவியாகத்தான் ஆயுத்தம் எனப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் இது மாத்திரம் ஏன் இப்படி இருக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லி ஆச்சரியிலும் தயவு கிடைத்தது மற்றவர்களை வாழ்க்கையின் வாழ்க்கையாக இருக்க வேண்டும் நம் தேவருக்கென்று வாழ்கின்ற வாழ்க்கையவர்கள் பார்த்து தூய்மையை பார்த்து நம்ம இந்த உலகத்தை பெருத்தி விதமாக அண்டபரோடு சேவிக்க வேண்டும் என்று எண்ணியிருக்கிற எண்ணங்களின் தீர்மானங்களையும் பார்த்து மற்றவர்களண்டும் என்று அந்தஸ்தையும் பார்த்து புகழ வேண்டும் என்று சொல்லவில்லை ஏகாய் நிமித்த காரியம் இல்லாமல் வேறென்றும் அவள் கேட்கவில்லை எல்லாருக்கும் அவருடைய கண்களில் தயவடைத்ததென்று பரிசுத்தாவிதமாக அழைத்துக் கொண்டு விடப்படுகின்றிருக்கின்றது ராஜாவளை பெயர் சொல்லி உங்களை அழைக்கின்றார் சகல கடிகளை பார்க்கலாம் அவளுக்கு அவன் சமூகத்தில் அதிக தெய்வபட்சம் கிடைத்தது ஆகியால் அவன் ராஜகிரணத்தை அவள் சிறுத்துமே வைத்து அவளை வஸ்தியின் சாணத்திலே பட்டத்து சிரியாக்கினான் என்று சரி பரிசுத்தா என்று எழுதி அப்படி ஆக்க வேண்டும் என்று விரும்புகின்றார் ஒரு காரியமாகிவிடும் ரொம்ப அன்பு உண்டாகிவிட்டதாம் அந்த ஏகாய்க்கு மாத்திரம் தான் தெரியும் ராஜா இப்படிப்பட்ட அழகை மாத்திரம் விரும்புவார் மற்ற அழகை விரும்ப மாட்டார் என்று சொல்லி அந்த ஏகாய்க்கு தான் தெரியும் ஏகாய் சொன்னபடி அவளை அலங்கரித்து விட்டு அந்த ராஜாவுக்கு ரொம்ப பிரியமாக இருந்தது அப்படி பார்வைக்கு ரொம்ப அழகாக இருந்தது ஆகையினால் அவளை அழைத்து பட்டத்தை சரியாக ஆக்கினான் என்று சொல்லியிருக்கின்றபடி நான் அருமையான தேவஜானமே வைத்திருக்கிறார் இப்பொழுது எல்லாரும் எல்லாத்தாவி பெற்றவர்கள் தான் அவர்களும் சில சுத்திகரிப்பு அடைந்து கொண்டுதான் இருக்கிறார்கள் இந்த எஸ்எருக்கு தனி கண்ணி மாணம் கொடுக்கப்பட்டு ஏழு தாதிமார்கள் கொடுத்து இவ்விதமாக தனியார் சுத்திகரிப்பை கட்டையிட்டது போல இன்று புதிய சபைய கருத்து விதமாக மாற்றி வைத்திருக்கிறார் எல்லா புத்தி மோச ஒரு வருத்தடைவது இவர்கள் எந்த கூட்டத்துக்கு வரமாட்டார்கள் எந்த காரியத்திலும் தலையிட மாட்டார்கள் ஒதுக்கி ஒதுக்கி போறார்கள் என்று சொல்வது வைத்திருக்கிறார் கொடுக்கப்படாத ஒரு உபதேசம் பாவமதிப்பின் உபதேசத்தை நமக்கு தந்து நம்ம ஒவ்வொரு நாளும் நம்மை பரிசுத்தமாக்கி கொள்ள முடியாத கிரீர் நடந்து கொண்ட தெரியுமா மற்றொரு நம்மை பரிகாசம் பண்ண வேண்டும் என்பதற்காக நம்மை பரிசுத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக அநேக பரிஹாசம் பண்ணிக்கொண்டிருக்கிற கேள்விப்படுகின்றோம் நோட்டீஸ் எடுத்துவிட்டு இருக்கிறார்கள் அப்படிப்பட்ட உலகத்திற்கு கிடையாது என்றால் ஆண்டவர் மனவாட்டிகளாக அழைத்து இருக்கிறார் சொல்லுகிறதை மாத்திரம் செய்து கொண்டிருக்கின்றால் நமது மீது ஆண்டவர் அனுபவித்திருக்கிறார் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்ற கொஞ்ச காலம் மாத்திருந்த அன்பு கொண்டு இருந்துவிட்டு விலகி போகக்கூடிய மருந்தளை மற்றொரு நன்றாகத்தானே இருக்கிறார்கள் அவர்களும் ஆலயத்துக்குத்தானே போகிறார்கள் அவர்களும் ஆண்டோட ஆசீர்வாசம் பெற்றுத்தானே இருக்கிறார்கள் பத்தம் திருப்பிவிடாதபடி நம்மை ஆண்டு விசேஷித்த ஒரு முறை நடத்தி கொண்டிருக்கின்றபடி ஆண்டு வருடத்தில் அதிக அன்பு செலுத்த வேண்டும் என்று ஆவியான இரண்டாம் அதிகாரம் பதினேழாவது மறுபடியும் வாசிப்போம் எஸ்மையை அன்பு வைத்தான் என்று சொல்லியிருக்கின்றால் அந்த அன்பு எப்படி வரும் என்று சொல்லி அறை அறிந்து கொள்வது மிகவும் நல்லது ஆண்ட படத்தில் அதிகமாக அன்பு செலுத்துவதை என்ன செய்ய வேண்டும் என்று இயேசுநாதனையே சொல்லி வாசிக்க பதினைந்தாவது அதிகாரம் பத்தாவது கற்பனைகளை கை அவருடைய அன்பிலே நிலைத்திருக்கிறது போல நீங்களும் கற்பனைகளை கை என்னுடைய அன்பிலே நிலைத்திருப்பீர்கள் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார் கட்டளை ஒருபோது மீறி விடாதபடி அது சிறிய கட்டளை அன்புடைய சொல்லுகின்றன அன்புடைய எல்லாம் உடைத்து என்று சிறு பழமொழி செல்வார்கள் அதுபோல தேவருடைய எல்லா ஆசீர்வாதங்களும் அழுத்தப்படுத்தப்பட்டுக் கொண்டிருக்கின்றபடினாலே பெருக்கெடுத்து ஓட வேண்டும் என்று சொல்லுகின்ற அநேகரே அநேக சூழ்நிலைகள் கிறிஸ்துவனுடைய அன்பை விட்டு பிரித்து விடுகின்றனர் குடும்பத்தில் ஏற்படுகின்ற சில வியாதிகள் சில பொருளாதார நஷ்டங்கள் சில உயிர் சில நிறை இப்ப நெருக்கங்கள் வரும்பொழுது வாழ்க்கையில சில தோல்விகள் பதவி இழப்புகள் படிப்பில தோல்விகள் இப்படி பலவிதமான சில நஷ்டங்கள் வரும்பொழுதெல்லாம் அநேகர் கிறிஸ்துவனுடைய அன்பு விட்டு விலக ஆரம்பித்து விடுகின்றார்கள் நம்ம அப்படி இருக்கக்கூடாது என்று ஆவியம் பெற்றுகிறார் கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார் அடுத்த வசத்த கூட வாசிக்கலாம் உபத்திரமோ வியாகலமோ கும்பமோ பசியோ நெருவாடமோ நாசமோ சுமோ பட்டயமோ இவை எல்லாவற்றிலும் நாம் நம்ம அன்பு கொருகிறாலே ஆ முற்றிலும் ஜெயமுழுமாக இருக்கிறோமே மரணமானாலும் ஜீவனானாலும் தேவ தூதலானாலும் அதிகாரங்களானாலும் வல்லமைகளானாலும் நிகழ்காரிகளானாலும் வருண் காரிகள் ஆனாலும் உயர்வானாலும் தாழ்வானாலும் ஏறெந்த சிறிசியானாலும் உலகத்தில் இத்தனை சூழல்களும் மனிதனுக்கு வரும் என்று சொல்லி அடிக்கடிக்கு சொல்லிக் கொண்டே போகின்றார் உலக பிரகாரமான ஒரு ஆடு பெண்ணும் பழக ஆரம்பித்து விட்டால் சொன்னால் உலகமே திரண்டு வந்தால் பிரிக்க முடிகிறது இல்லை காரணம் அன்பு அது மீது அன்பு மக்கள் சந்தர்ப்பவாதிகளாக இருந்து கொண்டு சூழ்நிலைகள் மாறும்பொழுது விட்டு மாறிப் போகின்றவர்களாக அன்பை விட்டு விலைக்கு ஆயத்தங்கள் எப்படி இருக்கிறது என்பதை உணர வேண்டும் என்று ஆவியான் அவர் விரும்புகின்றார் கிறிஸ்தவனுடைய அன்பை விட்டு நம்மை இந்த மாத பத்திரிகையில் ஒரு செய்தி திருப்பி ஒரு சாட்சி குமரமான சபையிலே பதினேழு ஆண்டுகளாக சென்று கொண்டிருந்த ஒரு குடும்பம் சென்றிருந்திருந்தார்கள் தொடர்ந்து சபையில் இணைந்து இருக்கிறார்கள் இந்து மக்கள் வந்தவர்கள் ஊராதலும் சேர்ந்து வரி கொடுக்க வேண்டும் இல்லாத அடித்து கொலை செய்துவிடும் என்று ஆரம்பத்தில் பேசிக்கொண்டிருக்கிறார்கள் இப்போ நம்முடைய சபைக்கு வந்தபோது இன்னும் கொஞ்சம் அதிகமாக்கவும் வாய்ப்பு சபைக்கு போறார்களா அந்த ஊரில் சில மக்கள் அவர்களோடு வருகிறார்கள் எப்படி ஒரு நாள் ஆலயத்துக்கு வரும்போது இவர் கொஞ்சம் முந்தி வந்துவிட்டார் சகோதரர் அந்த சகோதரி பிந்தி வேலையில கொடுத்து வரிக்காட்டு வெளியிட மாட்டோம் என்று தப்பிய ஆலயத்துக்கு வந்துவிட்டது அங்க தேவத்தில் தலைமைய போதும் தெரியப்படுத்தி அவர்கள் சொல்லிருக்கிறார் எந்த காரணத்துக்கு பெய்களுக்கு வரி கொடுக்க கூடாது இன்னைக்கு நோய்க்கும் பாரு பைக்குமாருவாங்க தாங்க களதை கொடுத்துட்டு வாங்க கும்படாமா தான் போனோம் வரி கொடுக்கல தப்பு இல்ல அப்படி எல்லாம் அரசியல இருக்கிறார் மக்கள் போயிடக்கூடாது மறந்து விட்டார்கள் கம்ப்ளைண்ட் பண்ண வைத்திருந்தது காவல்துறையினர்கள் கூப்பிட்டு விட்டு இருக்கிறார்கள் ஊராரையும் இந்த குடும்பத்தினரையும் கூட ரெண்டு விசுவாசிகள் போயிருக்கிறார்கள் அங்குள்ள போலீஸ்காரெல்லாம் என்னமா ஊர பயிற்சி இருக்கக்கூடாது அப்படி ஒண்ணு அரசியல சட்டம் கிடையாது நாங்க ஒண்ணு பாதுகாப்பு தர முடியாது எதிர்த்து நாங்கள் வரி கொடுக்க மாட்டோம் என்று சொல்லி போலீஸ்காரிடத்தில் சாட்சி அம்மா லேடி இருந்திருக்கிறார்கள் விஜயர்கள் இவர்களை கூப்பிட்டு வாங்க என்று சொல்லி அப்ப போகும்போதே வக்கீல் பிடிச்சிட்டு போகணுமா கூட்டிட்டு இல்லையே உங்க வக்கீல் இப்பொழுது முன்னாள் வந்தாரு அதாவது இவர்கள் இங்கே பேசிக்கொண்டிருக்கும் பொழுது அந்த இன்சூரன் இடத்துல இருக்கிறார் உள்ள அட்ரெஸ் பேண்ட் செட் எல்லாம் போட்டு உட்கார்ந்து அந்த மாட்ட போலீசர் சொல்லி இருக்கிறார்கள் என்னுடைய ஆழ்கள் அவர்கள் சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று சொல்லி பேசிட்டு உங்களுக்கு வரவே இல்லை அங்கே காவலர்களை கும்பிட்டு கேட்டபொழுது ஒருவர் வந்து உள்ள வந்தார்கள் இல்லம்மா யாரு அப்படி உள்ள வரல நாங்கள் அசல்தான் இருக்கிறோம் யார் வரல அந்த அம்மா தான் அதிர்ச்சியாகிவிட்டதா இல்லை என்னுடைய ஆட்கள் அவருக்கு சாதகமாக தீர்ப்பு சொல்ல வேண்டும் என்று ஒருவர் சொல்லிவிட்டு போனாரே சொல்லி உடனடியாக ஊர்தாரங்களை கூப்பிட்டு இனிமேல் அடுத்த வரி கேட்கக்கூடாது வரி கேட்க மாட்டோம் இவர்களுக்கு தொல்ல கொடுக்க மாட்டோம் அப்படி தொல்ல வேண்டுமானால் காவல்துறையினுடைய இசத்துக்கு நாங்கள் கீழ்ப்படைந்திருப்போம் என்று சொல்லி எழுதி கொடுத்து விட்டு எல்லாரும் திரும்பி வந்தார்கள் என்று சொல்லி பத்திரிகைகளை சாட்சிகள் கிறிஸ்து அன்புவிட்டு நம்மை பிரிப்பவன் யார் கிறிஸ்து நமக்காக தலையிட வேண்டுமானால் கிறிஸ்து நமக்காக யுத்தம் பண்ண வேண்டுமானால் நமக்காக எதிரான இடத்துல வழக்கானால் நம்முடைய உள்ளம் கிறிஸ்து அன்பை விட்டு விலகாத இருந்து கொண்டே இருக்க வேண்டும் கள்ளக்காரர்களாக இருக்காதபடி வைத்திருக்கின்ற அன்பிலே உறுதியுள்ளவர்களாக அவர்களை கொன்று அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் எப்ப சொல்றாரு தெரியுமா எல்லாம் போன பிறகு ஆடு வாடுகள் எல்லாம் போன பத்து குளத்தில் அருமையான நம்பிக்கையாக இருக்க யாரும் மனவாட்டியாக மாறுவார் என்பதை நன்றாக புரிந்து கொள்கிற புதிய சபைக்குள் வருகிறதுனால எல்லாரும் மனவாட்டிகள் அந்த இசரை அந்த ஏகாயனுடைய சொல்லை கேட்டு யார் தங்களை அவர்கள் மாத்திரமே மனவாட்டியாக முடியும் என்று சொல்லுகின்றபடி நாள் அட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் வந்துவிட்டது மனைவிலை ஆய்ந்த மணி நாள் என்று சொல்ல கேட்டேன் ராஜாவுக்கு ரொம்ப அன்பு இருந்தது என்று சொல்லி இருக்கின்றது போல நாம் தேவனிடத்தில் அன்புடையதாக தேவன் நமது அன்பு செலுத்த வேண்டுமானால் அவருடைய அன்பிலே நிலைத்திருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் ஆண்டவர் சொல்லுகின்ற வார்த்தைகளை ஒன்றை கூட தள்ளிவிடாதபடி மனவாட்டிகளாக மாற வேண்டும் என்று ஆவியான சந்தோஷமாக இருக்கும்பொழுது ஆராதனை சங்கடமாக இருக்கும்பொழுது கோயிலில் இருந்தால் அரிசியர்கள் தான் வெளியே கொண்டு போய்றாங்க என தங்களுடைய சங்கடத்தை வெளிக்காட்டுறதுக்காக பிரிய மாநிலம் யாரை கோபிக்கிறீர்கள் பிரியுமா பரிசுத்தாவியானவரை துக்கப்படுத்துகிறீர்கள் சந்தோஷப்படுத்துவதற்காக தவிர அவரை துக்கப்படுத்திவிட்டு நீங்கள் கடவுளியை ஆசிர்வாத்த பெற்றுக்கொள்ள முடியாது ஆண்டவருக்கு மனவாட்டிகளாக மாற முடியாது என்பது நாளைக்கு ஆண்டவரை வேண்டாம் என்று சொல்லி போட்டால் அவர் ஆச்சரியப்படுவதற்கில்லை அதனால் அருமை புதிய ஒருவராயும் அப்படி ஆகிவிடாதபடி எல்லாரும் ஒரே சரிதமாக இணைக்கப்பட்டிருக்கின்றபடியினால் ஒரே ஆவியானவராக அகந்திருக்கப்பட்டிருக்கின்றபடியினால் ஆவியானவர் சொல்கிறபடியை நடக்க வேண்டும் என்று உங்கள் மத்திய சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகின்றோம் உலக ஆசீர்வாதங்கள் இன்றைக்கு இருக்கு நாளைக்கு இல்லாமல் போகலாம் அப்படி இல்லாமல் போய்விட்டாலும் சரி எந்த சூழலைகளாக இருந்தாலும் சரி மரணமாக இருந்தாலும் நிகழ்காரியமாக இருந்தாலும் அது எந்த பஞ்சமோ பசியோ பட்டயமோ நாசமோசமோ நிர்வாணமோ எது இருந்தாலும் சரி கிறிஸ்துவோட அன்பு விட்டு பிரிக்க மாட்டா என்று நிச்சயத்திருக்கிறேன் அது நிச்சயமல் யாருக்கு இருக்க வேண்டும் என்று ஆவியானவர் சொல்லுகிறேன் பெருவிட்டு மாபகோக்கு தெற்கு தரிசி புத்தகம் மூன்றாவது பதினேழு பதினெட்டு வாசிக்கின்ற பொழுது தெற்கு தரிசி விதமாக சொல்வதை வாசிப்போம் அத்திமரம் துணிவிடாமல் போனாலும் காட்சி செடியில் பலன் உண்டாகாமல் போனாலும் ஒளிமரத்திலே பலன் போனாலும் வயல்கள் தானியத்தை விளவியாமல் போனாலும் இடையிலே ஆட்டு மந்தைகள் முதலீட்டு போனாலும் குழுமத்திலே மாடு இல்லாமல் போனாலும் நான் கருத்துக்குள் மகிழ்ச்சியா இருப்பேன் இருந்தேவதற்குள் கழிவுறுவேன் ஹலோ யாருக்கு இந்த கழிகூறுதல் வரும் தெரியுமா மணவாட்டியாக நியமிக்கப்பட்டிருக்கின்ற மக்களுக்கு அந்த மணவாளனோடு கூட வாழ வேண்டும் அந்த மணவாளன் வரும்போது அவரோடு கூட பொருளோகத்துக்கு செல்ல வேண்டும் இந்த உலகத்தில் எல்லாமே போய்விட்டால் அவர்கள் தான் இப்படி சொல்லப்படி தவறே அப்படி அல்லாதே போவாங்க கேட்கிறவற்றா எனக்கு ஒன்றும் கிடைக்கலையுமா சங்கடப்பட்டுதான் இருக்கிறேன் இத்தனை வருஷமா போன ஒன்றும் பிரயோஜனம் இல்லை இது எதை காட்டுகிறீ மாவுடி உள்ளமெல்லாம் மற்றவர்களைப் போல உலகத்தில் உள்ள நன்மைகளை பெற வேண்டும் உல்லாசமான வேண்டும் மற்றக்கேந்தறுத்து தழினாலும்ப்பாபாரியுடைய மகன் என்று சரித்திரத்தில் இருக்கு பெரிய பணக்காரர் அப்படி பெரிய போல் பெரிய பணக்கார உயர்ந்த அந்தவர் இப்பொழுது சிறை கூடத்துக்குள்ளேயே சித்தரவி செய்யப்படுகின்ற சூழலில் இருந்து கொண்டு இப்படி எழுதுகின்றார் சொகுசாக இருந்து கொண்டு எழுதவில்லை பெண்களிடத்திலே ஒரு சிறைக்குடம் இருந்தது அது பூமிக்கு ஒரு குண்டு தோண்டி வைத்திருப்பார்களாம் அங்க இருந்துச்சு கட்டடமும் கிடையாது சதலும் கிடையாது கதவும் கிடையாது அப்படிதான் ரோபருடைய காலத்தில் மறுபடியும் மனுஷன் தவறு செய்ய கூடாதுன்னு கொடுமையான தண்டனைகளை கொடுத்து கைதிகளை பதைத்தார்கள் அந்த தண்டனைக்குள்ளே பவுலும் மாற்றிக்கொண்டார் தெரிகின்றது அங்கே ஒரே ஒரு பாத்திரம் வைத்திருப்பார்களும் அதில் தான் சிறுநீர் கழிக்க வேண்டும் மனதிராதி கழிக்க வேண்டும் அதை கழுவிதான் ஆதாரமும் சாப்பிட வேண்டும் அவ்வளவு கொடிய தண்டனை அதை ஏற்றுக்கொண்டுதான் எழுதுகின்றார் எந்த நிலை இருந்தாலும் மனரம் கண்ணீருக்கு கற்றுக்கொண்டேன் இருக்கும் தெரியும் தாழ்ந்திருக்கும் தெரியும் அசியாயிருக்கும் தெரியும் புசித்திருக்கவும் தெரியும் குடித்திருக்கும் தெரியும் நிர்வாணமாக இருக்கும் தெரியும் எந்த நிலையில் இருந்தாலும் மன ரம்யமாக இருக்க பெற்றுக்கொண்டே நோக்கங்கள் எல்லாம் எதுவாக இருந்தே இயேசுநாதர் வரும்பொழுது அவர்களோடு கூட நான் கடந்து செல்லப் போகின்றேன் வைத்தான் பெற்றுக் கொள்ள போயெல்லாம் அழிந்து போகக்கூடியதுகள் அழியாத நன்மைகளை பெற்றுக்கொள்ளும்படியாக அழைக்க வருகின்ற நேரம் தெரிந்துவிட்டபடியால் எனக்காக ஜீவ கிரீடம் வங்கி ஆயத்தமாக இருக்கின்றபடி அதை நான் அடைந்து கொள்ளப்போகிற உணர்வுகளுடைய உலகத்தில் இருந்து கொண்டே இருந்தோம் மாணவர்களே நம்முடைய உணர்வுகளாம் ஆதமாக மாறட்டும் நான் இயேசு நாதருக்கு மனவாட்டியாக மாறப்போகின்றேன் அதாவது ஒரு குடும்பத்தில் சொந்தக்காரர் உறவினர்கள் இருப்பார்கள் எல்லாருக்கும் உதவிகள் கிடைக்கும் மனவாட்டி என்று சொல்லும்பொழுது அவருடைய சுகமே வேற சுதந்திரமே வேற எல்லாமே அமலக்கூரியாக மாறிவிடுகின்றது போல அந்த பரலோகம் எல்லாம் நமக்குரியாக மாறப்போகின்றது என்று எதன் சொல்கின்றபடி நான் விரும்பிங்கள் அது மற்றட்டி ஸ்தானத்தை விட்டு தூரப்போயிடும் என்று வேதனை சொல்லுகின்றோம் எட்டாம் அதிக ஆறு ஐந்தாவது வாசிக்கின்ற பொழுது இங்கே சாலை மொழி எழுதுகின்ற ஒரு மாசத்தை வாசிக்கிறோம் மையில் சார்ந்து கொண்டு மனாந்தரத்திலிருந்து வருகிற இவள் யார் மனாந்தரமான வாழ்க்கையை சொதவேல் மக்கள் முறுமுறுத்தார்கள் முறையிட்டார்கள் பின்மாற்றமடைந்தார்கள் அப்படி அந்த சிறி மணவாட்டி எப்படி இருக்கவில்லையா நேசர்மையில் சார்ந்து கொண்டு மனாந்தரத்திருந்து வருகிற இவள் யார் அமல்தானந்த மனவாட்டி அலது நேசர் எங்கே இருக்கிறாரோ அங்கே இருக்க வேண்டும் ஏசர் சாப்படாம இருந்தால் நம்மளும் சாப்பிடாம இருப்போம் ஏசர் தூங்காம இருந்தால் நாமளும் தூங்காமல் இருப்போம் இந்த உணர்வு யாருடைய இருக்கின்றதோ அவர்கள் மனவாட்டிகளாக மாற முடியும் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றேன் ஆண்டவர் எப்படி என்று வீடு வேண்டும் சுகமான வாழ்க்கை வேண்டும் நல்ல வசதி வேண்டும் நல்ல குடும்பம் வேண்டும் இதைத்தான் எல்லாரும் விரும்பிக் கொண்டிருக்கிறார் இவெல்லாம் மணவாட்டி ஸ்தானம் என்று சொல்வது மணவாழ் நீங்க இருக்கிற ஆராகி மணவாட்டி விரும்பி நேசியில் சார்ந்து கொண்டு வருகிற அவள் தான் மனவாட்டி நமக்கு விளக்குகின்றது ஆண்டவர்களை வளர்மையான சூழலை உடுத்த வச்சரம் இல்லாத சூழலை எப்படி தடித்தனமான ஒரு சூழலை கூட நம்மை வாழ வைக்க வேண்டும் என்று விரும்பினாலும் அதில் அவரோடு கூட கடிபிடுத்துக் கொண்டிருப்பதே இந்த வாழ்க்கையினுடைய பெரிய பேர் ஊழியத்தினுடைய ஆரம்ப காலம் ஐந்து ஆண்டு காலம் பலத்த நெருக்கத்துக்குள்ளாக ஆதாரமின்றி ஒரே ஒரு உடை மாத்திர உடுத்திக்கொண்டு கால்நடையாக பல்லாயிரக்கணக்காய் நடந்து இறைவனை மகிழப்படுத்தின காலங்கள் உண்டு இருபத்தி மணி நேரம் அவரோடு பேசி கடை உருந்து அதுவே பெரிய சந்தோஷம் சேலத்தில் ஊழியர் மாநாட்டுக்காக இடங்களை பார்த்து ஏற்பாடு பண்ணுவதற்காக சென்றிருந்தோம் அங்கே சென்றிருந்த பொழுது அஸ்லம்பட்டிங்கிற இடத்தில் ஒரு கன்வென்ஷன் இடத்தை பார்க்க போகும் முதல் முதல் சேலம் சென்ற இடம் அது என்பதை செய்வதற்காக பிரயாசி சபையை சேர்ந்தவர்கள் அங்கே போய் கணவரோடு வேலைக்காக போனக்குரிய கூட்டங்கள் இல்லாதபடி வேற ஒரு சபைக்கு போகின்றார்கள் எப்படி ஒரு அசத்தாவி தாக்கி தான் செத்துவிட வேண்டும் என்ற இடங்களில் எங்களுக்கு ஆண்டவர் பேசினார் சேலம் போக வேண்டும் இந்நிலத்தில் நிகழ்வு இருக்கின்றது அங்கே போய் அவளுக்கு ஜெபம் பண்ண வேண்டும் அங்கே ஒரு சில நாள் தங்கியிருந்து ஊழியர் ஆரம்பிக்க வேண்டும் சீக்கிரமாக சேலத்தில் சபை ஆரம்பிப்பேன் என்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இரண்டாவது ஆண்டிலே கட்டளையிட்டார் இது சேலத்திலே பல இடங்களிலே சபை உருவாகி இருக்கின்றது அங்கே இப்பொழுது ஊழியர் மாநிலம் நடத்துவதற்கான விசாலமான ஒரு இடம் அயத்தமாக்கப்பட்டிருக்கிறது என்பதை அறிவித்துக் கொள்கின்றேன் பெரிய மாதவிலையும் தெரியுமா அப்படிப்பட்ட கொடிய வரவையான காலத்திலையும் கருத்தரங்களை அனுப்பி அந்த ஊழியங்களை செய்ய வைத்தார் சந்தோஷமாக வரும்பொழுது அங்க ஒரு பார்த்தி சபைக்கு அவங்களெல்லாம் உபாசம் போட்டு அம்மாவுக்காக ஜெயித்திருக்கிறார்கள் வீட்டில் நடந்தோன்னு ஒரு வாரிப்பு பணி நின்றது வீட்டிலே அந்த அம்மாவை காணல உங்க அம்மா எங்கம்மா போயிருக்கிறான்னு கேட்டபோது அம்மா கடைக்கு போயிருக்கிறார்கள் என்ன சொன்னது உங்க அம்மாவுக்கு என்ன சதவீனம் என்று கேட்டோம் எங்க அம்மாவுக்கு எதோ மனசுல சரியில்ல புலம்பிட்டு இருக்கிறாங்க அம்மாவுக்காக இருந்து தள்ளிவிடையில் என்று சொல்லி சொன்னார்கள் அவர் ஏன் அந்த அசுத்தாவி வந்தது என்று சொல்லி அதற்குரிய காரணத்தை சொல்லி அந்த அறிக்கையிட வைத்து தெவித்த பொழுது அசுத்தாவி போய்விட்டது அந்த சபையாருக்கு ரொம்ப ஆச்சரியமாக அழைத்து விட்டார் எ தங்கியிருக்க கொஞ்சம் காலம் ஊழியை செய்யலாம் இங்கே இடவசி எப்படி நாங்கள் தங்கியிருந்து பல வேலைகளை செய்துவிட்டு நாங்கள் கடந்து பெரிய காரியங்கள் தெரியுமா அநேகிலே பஸ் ஸ்டாண்டிலே பிளாட்ஃபார்மில் தங்கியிருந்துதான் சேலத்தில் நடந்தது அவரை குருவான காசு கொடுத்து அனுப்பி வைத்தாரு பஸ்ரண்ட திருநர்கள் ஜியார் கோயில சந்தது விடிய காலம் போல என்ன சரிமையே கையில பேக் வச்சிருக்கிறேன் அப்படி தலைப்படியே தூங்க அரைச்சு இந்த கையே கிளம்பிழந்தது பேக்கு தரிச்சு போட்டது அந்த பேக்கை மூணு கணவர்கள் தூழ்ந்து வந்து விட்டார்கள் அந்த ஒரு பைத்தியமாக இருந்த ஒரு பெண்ணு ஓடி வந்து சத்தம் போடுது ஒரு தீலமான ஒரு கம்படுத்த கையை தட்டி எழுப்ப வைத்தது எந்திரிச்சு ஆண்டுல தூரை கிடக்குது பேக்கு எடுத்துட்டு வந்தா ஒன்னு ஒரு டீ வாங்கி சுதீனம் இல்லாத ஒரு பெண்ணு எல்லாரும் வெறுக்கிற ஒரு பெண்ணு அந்த பஸ்ல அளவுலமாக நின்று கொண்டிருக்கிற ஒரு பொண்ணு இதை டீயை குடிச்சிட்டு பிறகு முடிச்சுப்பா பஸ் வரதுக்கு வேற ஆகும் ாலும்னரம்மைய மகனுக்கு கற்றுக்ேன் அன்புவிட்டு நம்ம பிரிப்பவன் யார் ஆண்டவர் எனக்கு ஏடிப்படி செய்ய வேண்டும் என்னை ஒரு காரில் அனுப்பி பஸ்ல அனுப்பி புகுசாக ஊழியை எண்ணுகின்றார்கள் அன்பு என்பதை நடத்த வேண்டும் என்று விரும்புகின்றாரோ அதற்கு கீழ்ப்படிந்து நடப்புதான் மனவாட்டின் அனுபவத்தை பெறுகிறவருடைய அழகு என்று சொல்லி உங்களுக்கு சொல்லிக்கொள்கின்றேன் அகலில் அருமையாத தேவஜனமே வாழ்க்கையில் குறைவைகளை குறித்து இல்லாமகளை குறித்து ஏலாமைகளை குறித்து புலம்பல் பாடிக்கொண்டிருக்காதபடி ஈழம் பாடக் குடிவனாக எந்தாலும் மன ரமியமாக இருந்து கற்றுக்கொண்டே கூட இருக்கிறார் அது மாற்றம் எனக்கு போதும் என்கிற உணர்வோடு காணப்பட வேண்டும் என்று தேவசவத்தில் அந்த அன்பு எஸ்வரின் அந்த ராஜாவுக்கு இருந்தபடியால் அவளை பட்டத்தை சிறியாக மாற்றினான் என்று பர்சுத்தாவிய எழுதி வைத்திருக்கிறார் புத்தகத்தில் வாசித்தோம் அவர் என்னை கொண்டு போட்டாலும் அவர் மீது நம்பிக்கையாக இருப்பேன் மனாந்தரத்திலிருந்து வருகின்ற இவள் யார் வாழ்க்கை தண்ணீர் இல்லாத ஒரு பாலைவதற்கு ஆகாரம் இல்லாத ஒரு சூழ்நிலை மாற்றோசரம் இல்லாத சூழலை அப்படிப்பட்டதால் ஒரு வாழ்க்கையில் இருந்து கொண்டும் நேசர் மீது சார்ந்து கொண்டு வருகின்ற இவள் யார் ஊரலாறு பரியாசூட இதுவா வாழ்க்கை எங்களை சிலர் காரி கூட உணர்ந்திருக்கிறார்கள் இப்படியுமா ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை இருக்கின்றது ஏன் இப்படி கேவலமாக இருக்க வேண்டும் என்றெல்லாம் வீட்டிலேயே வசரங்கள் உண்டு ஆலயத்துக்கு செல்லும் பொழுது வெள்ளை வசூரன் தான் தரிக்க வேண்டும் என்று சபையினுடைய ஒரு கட்டளை அது ஆவியானுடைய கட்டளை நிரம்பிலே இரு பாலி கருப்பும் பாதி வெள்ளை மாதம் வந்துட்டு இருக்கிறோம் பெரிய அந்த ஒரு பொங்கல் வீட்டில் இருக்கிற வெள்ளை செல்லாம் அழுக்க வச்சு ஒரே அடிய பாலியில அடைச்சு வச்சிட்டு இருக்கிற கலாச்சாரம் கட்டிட்டு வர்றோம் ஆலயத்துக்கு போகிறோம் ஏவருக்கு ஆராதனை செய்ய போகின்றோம் என்கிற உள்ளத்தில் எப்பொழுது இருக்க வேண்டும் என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் எல்லாரும் எங்க இருந்து வந்தவர்கள் ஜனங்கள் ரோட்டிலே பார்த்துக் கொண்டே இருக்கிறார்கள் அல்ல இது அங்களை எல்லாரும் இப்படி இருக்க வேண்டும் என்று கொடுக்கப்பட்ட போதனை அவர்கள் கடைபிடிக்கிறார்கள் ஆன் புரியமான தேவச்சானமே அப்படிப்பட்ட ஒரு ஸ்கூலுக்கு செல்ற பிள்ளைகளெல்லாம் யூனிபாடணும் கலெக்டர் வீட்டு பிள்ளைகளால கோடி சூட்டில் தான் வருவாரு வெளியேறி பாடி ரொம்ப ஒழுங்களை நடந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்ற ஆட்டுக்குட்டி அவருடைய கல்யாணம் வந்தது அவருடைய மனைவி தன்னை ஆய்த்தபடி நான் என்று சொல்லி அடிப்படத்தில் அதிகாரி விட்ட ஆலோசனத்தை பொழுது மறுபடி வாசிக்கலாம் சுத்தூ பிரகாசமான வெய்ய வசனம் தரித்துக் கொள்ளும்படி அவளுக்கு வாருடைய நீதிசுத்து வாழ்வு நீதி நமக்கு கடந்து போற எப்படி வாழ்ந்தார்கள் எப்படி வாழ்ந்தால் எண்ணி எண்ணி வாழ்கின்ற ஒரு வாழ்க்கை இருக்கிறதே அதுவே அந்த மெல்லிய வஸ்திரம் தூய்மையான வஸ்திரம் பார்க்கிறோம் ஆச்சரியப்பட முடியாத ஒரு வாழ்க்கை இவ்வளவசமான மெல்லிய வஸ்திரம் தரித்து கொள்ளும்படி அழிக்கப்பட்டது வெளிப்படுத்தல் அதிகாரம் பதிமூணு பதினாறு வஸ்திரத்தை வாசிக்கின்ற பொழுது இங்கே ஆவியானவர் நிலையத்திருக்கிற வாசிக்கலாம் அப்பொழுது மூப்படில் ஒருவர் என்னை நோக்கி வெள்ளை அங்கிகளாக தரித்திருக்கிற இவர்கள் யார் எங்கே இருந்து வந்தால் கேட்டார் அதற்கு ஆட்டுக்குட்டியாளத்தினை துவைத்து வலுத்தவர்கள் நாம் தார் வழி ஆகி கொள்ள வேண்டும் அதுபோல ஆட்டுக்குட்டியின் வஸ்திரத்தை எப்போ தூய்மையான காத்துக்கொள்ளும் நீங்களை தரித்திருக்கிறார் மிகுந்த உபத்திரத்திலிருந்து வந்தவர்கள் வாழ்க்கை உபத்திரம் எதற்கு வருகிற தெரியுமா நம்முடைய வஸ்திரம் அழுக்காகி விடாதபடி உலகமாகி போய்விடாதபடி பிரவேசிக்க வேண்டும் என்று உபத்திரை குறித்து யாரும் கலங்கிவிடாதீர்கள் அதனுடைய ஆன்மீக வாழ்க்கையை தூய்மையாக்குவதற்காக கொடுக்கப்பட்ட ஒரு வரப்பிரசாதம் என்பதை எண்ணிக்கொள்ளுங்கள் அட்டுக்குட்டி அவர்கள் ரத்தத்தினாலே தன்னுடைய மத்திரங்களை துவைத்து வெளுத்தவர்கள் எல்லாம் வெள்ளை வஸ்திரத்தோடு கூட காணப்படுவார்கள் மாதிரியாக ஒரு முன்னடையாளமாக வெள்ளைங்களை தரித்திருக்கிறார்கள் வரலோகத்துக்கு செல்லக்கூடிய கூட்டமாக இருக்கிறார்கள் ஆயத்தமாக இருக்கிறார்கள் உணர்வு வர முடியவில்லை வெக்கமாக இருக்கின்றது சமுதாயம் தப்பா நினைப்பார்கள் என்று எண்ண விட்டு கடவுள் இதயத்துத்தானே பார்க்கிறார் என்று விளக்கம் கொடுக்க சொல்லுகின்றது இல்லை பிரியமானவர்களே இந்த சரீரமெல்லாம் மாற்றம் அடைய வேண்டும் மணவாளனோடு ஒன்றாக இருப்பதற்கு அந்த மனுவாளன் மர்வமடைந்து மர்வமடைந்த ஆன்மீகத்தை காத்துக்கொண்டு வெட்சிப்பின் தூய்மையாக காத்துக்கொண்டு நடந்து போயிருக்கின்றால் அவைக்குரிய வாழ்க்கை எப்பொழுதும் தூய்மையாக சின்ன முறை அதாவது கரைப்பட்டு விட்டாலும் உணர்வுண்ட உடனே ரத்தினால் கழுவப்படுவதற்கு மிக கவனமாக இருக்க வேண்டும் என்று சொல்லுகின்றார் விட்டுவிடும் சகல பாவங்கள் சுத்திகரிக்கும் என்று சொத்து வேதவாக்கி தேடி எப்போ இயேசுவின் ரத்தம் சுத்திகரிக்குமா அறிக்கை செய்யும் பொழுது அவர் அறிக்கை நமக்கு பண்ணிட்டு எல்லா நியாயத்தின் சுத்திகரிப்பதற்கு ஒரு உண்மை நீதி இருக்கிறார் சகல பாவன்க்கு நம்ம சுத்திகரிக்கும் அந்த நல்ல உபதேசங்களை நமக்கு தந்திருக்கிறபடியால் நம் எப்பொழுது தூய்மையாக சுத்தமாக இருக்க வேண்டும் என்று அவையானவர் சொல்லுகின்றார் மணவாட்டியானவள் பிரசங்கி ஒன்பது அவதிக்கார வெட்டாந்த செலத்து வாசிக்கின்ற பொழுது இங்கு சாதம் சொல்லுவதை ஒன்பதாம் அதிகாரம் எட்டாவது எப்பொழுது வெண்மையாகவும் தலைக்கு எண்ணெய் இருப்பதாக எப்பொழுது காக்கப்பட வேண்டும் அபிஷேகம் குறைந்து போகாதபடி எப்பொழுது காக்கப்பட்டுக் கொண்டே இருக்க வேண்டும் வாசிக்கின்ற பொழுது இயேசு ஆதிரு தம் சிறையில் ஒப்பு கொடுத்து நோக்கம் என்று தெரியுமா இப்படிப்பட்ட தூய்மையான ஒரு கூட்டத்தை உருவாக்குவதற்காக தனக்கு ஒரு மனவாட்டி உருவாக்க வேண்டும் என்பதற்காக அந்த மனவாடி வீதமாக ஏற்பாடுகளை செய்திருக்கிறார் என்று பரிசுத்த பகுதி வீதமாக திருமசனத்தை கொண்டு தண்ணீர் முடிக்கிறான் சுத்திகரித்து பரிசுத்தமாக்குவதற்கும் பழைய சமையாக அதை தவக்கமும் நிறுத்திக் கொள்வதற்கும் தம்மை தாமே அதற்காக ஒப்பு கொடுத்தார் இயேசுநாதன் சிவில் தம்மை ஒப்பு கொடுத்ததற்கு தெரியுமாற்றாக இல்ல உயிரிட மாத்திர உணவாக்குவதற்காக எல்லா தூய்மையான சபையை தலைமதை திருவசனத்துக் கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து அரசு புலையற்றதும் மகிழமான சபையாக கரைகரை முதலாளிகள் ஒன்றும் இல்லாமல் பிளையற்றதும் மகிமியுள்ளதும் சபையாக தமக்கமும் நிறுத்திக் கொள்வதற்கும் தபை தாமே கொடுத்தார் ஹலலியா சிலுவை பாடுகள் தயாரிக்கக்கூடிய காலங்கள் குளிர வந்திருக்கு நாற்பது நாட்களும் சிலுவை பாடுபட மதுக்கடல்கிறது சினிமா தேட்டர் கிறிஸ்தவருடைய சாட்சி தான் ஜனமே நேற்று தஞ்சாவூர்லேயப்பிரி காசேந்து அரிசாமியில் பெரிய கோயில் விட்டு ஒரு பெரிய சிலுவை மருத்துவ நட்டி வைத்து எல்லாரும் சிலுவையை பார்த்துக் கொண்டே இருக்க வேண்டும் ஒப்புமா ஒரு சபையை ஒரு மறுசுக்கமாக மனமாட்டி ஆயத்தப்படுத்த வேண்டும் என்பதற்காக எப்படி ஒப்பு கொடுத்தார் என்பதை அறிவிப்பதற்கு ஆட்களில் மக்கள் தவறாகவே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நாமதை திருமசுரத்தைக் கொண்டு தண்ணீர் மொழிக்கினால் சுத்திகரித்து முதலாளர்கள் ஒன்றுமில்லாமல் பிழையற்றதும் மகிமையுள்ளதும் மாசற்றது மாத சபையாக ஒப்பு கொடுத்தார் தனியாக கண்டிப்பா கொடுத்து அதை சுத்திகரிப்பு யாவற்றையும் அவளுக்கு ஏற்படுத்தினது போல இன்றைக்கு புதிய எஸ்டரையும் சமைக்கப்படிப்பட்ட ஒழுங்குகளை கருத்து செய்து கொண்டிருக்கிறார் அதற்காக தேவகர்கள் மகிழ்ச்சி அடைய வேண்டும் என்பதை சொல்லிக்கொண்டு ஆசைப்படுகின்றோம் இது மாதிரி வெளிப்படுத்துகிறேன் ஏனாம் அதிகாரம் பதினஞ்சு முதல் பதினேழு வரை வாசிக்கின்ற பொழுது ஆந்திராக இருந்து சிங்காசனத்துக்கு முன்பாக இருந்து இரவு பகல்களுடைய ஆலயத்தில் அவரை சேவிக்கிறார்கள் சிங்காசனத்துறை வீட்டில் உள்ளே வாசமாயிருப்பார் இவர்களிடையே பசி அடைவதில் தியாகம் அடைவதும் இல்லை வெயிலாயு சிங்காசனத்து மத்தியில் இருக்கிற ஆட்டுக்குட்டி ஆகவரே இவர்களை கைத்து இவர்கள் ஜீவ தண்ணீரில் உள்ள குற்றங்கள் நடத்துவார் ஏவெல்லாமே விதமாக கருத்து கொண்டு போக போகிறார் அவர் கூடவே அவர்களுக்கு உள்ளே இருந்தவர்களை ஆதரித்து இந்த உலகத்திலே கண்ணீர் செஞ்சலப்பட்டு நெருக்கப்பட்டு வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்களுடைய கண்ணீரெல்லாம் துடைத்து எந்த நேக்கும் அவரோடு ஜீவ தண்ணியில் உள்ள நண்ணிலே பாரம்பணும்படியாகபடி பசியே இல்லாதபடி வாழும்படியை தருவதற்கு அழைத்துக் கொண்டுவிட்டபடினால் ஆட்டுக்குட்டி கல்யாணம் வந்துவிட்டதுபடிநாள் என்று சொல்ல கேட்டேன் சொத்து பிரகாசமான மெல்லியவசரம் தரித்துக்கொள்ளும்படி அவளுக்குஅளிக்கப்பட்டதுபோல நீதி நேர்மையா எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு பஞ்சம் பசி வந்தாலும் வாழ்க்கையை அழகு காத்துக்கொள்ள வேண்டும் என்று ஆவியார் அடுத்தங்கள் கொடிய பஞ்ச காலங்கள் வரப்போகின்றது குள்ள நோய்கள் வரப்போகிறது பூமி அதிர்ச்சிகள் வரப்போகு யுத்தங்கள் வரப்போகிறது இவளெல்லாம் அநேக விசுவாசத்தில் இருந்தவளை வலிவிலகை செய்யப்போகின்றது நம்ம எல்லாரும் அப்படி இல்லாதபடி எந்த நிலை இருந்தாலும் மன ரம்யமாக கற்றுக்கொண்டே காணப்பட வேண்டும் என்று திருளப்பட்டுகின்றார் ஏழு ஆற வாசிக்கும் பொழுது அவள் ஆண்டவர் மேலே ரொம்ப பிரியமுள்ள மக்களாக இருப்பார்களாம் ஆண்டவரின் மீது ரொம்ப பெரிய வைக்கக்கூடிய மக்களாக இருப்பார் என்று சொல்லிபர் சுத்த வேண்டும் என்று சொல்லுகின்றது மத மகிழ்ச்சி உண்டாக்குவேன் பிரியமே நீ எவ்வளவு எவ்வளவு இன்பம் என்று சொல்லி அன்பு மணவாட்டி என்று சொல்லுகிறது இப்பொழுது காதல் காலத்தில் இருக்கின்றோம் இந்த அன்புடைய முதிர்ச்சியானது ஒரு நாள் அவரோடு மணவாட்டியாக சேர்க்கப் போகின்றது அங்கே அவருடைய பிரிய நமது மேலும் இருக்க வேண்டுமா நமது பிரியமில்லாம அவர் மேல்தான் இருக்க வேண்டுமா அது அருகோதரையான பிரியங்களை வைத்துக் கொண்டிருக்காதபடி எல்லாரும் அழித்து வரும்போது மாத்திரம் ஆண்டரைப் பெற்ற காரியங்களை சிந்திப்பதும் வெளியே பாலுடன் உலக முடிய உலகத்தாரை போலவே வாழ்வதுமான இந்த மனதில நான் மாற்றிவிட்டு மன மகிழ்ச்சி உண்டாக்குமே என்று பெரியமே எவ்வளவு ரூபாய் எவ்வளவு இன்பம் உள்ளவள் என்று பார்த்து ஆண்டவர் சொல்வது போல ஆண்டவரை மகிழ்ச்சியாக்குவதே என்னுடைய கடமையாக இருக்கட்டும் மாடி அவரை மையப்படுத்தும்போது எல்லாம் சேர்ந்து மகிழ்ந்து சந்தோஷப்படுகிறார் என்று சொல்லுகின்றனர் மரமக்களோடு மன மகிழ்ச்சியாக இருந்தேன் என்று ஆண்டவர் இன்றைக்கு ஒரு மனவாட்டி ஆயத்தப்படுத்தி அந்த மனவாட்டியோடு என்னென்றைக்கு மகிழ்ச்சியாக இருக்க ஆண்டவர் நிரும்பி இந்த ஒழுங்குகளை செய்து கொண்டிருக்கின்ற இங்கே நம்முடைய மனமகிழ்ச்சியெல்லாம் இறங்கினோடு இருக்கின்ற வேலை செய்து முடித்தவுடனே பைபட கையில் இடுங்கள் நிலைசிபடித்த உடனே ஜப பண்ணுங்கள் ஆவிலை நிரம்பி ஆவியான உறவனோடு கழி கூறுங்கள் கடமைக்காக ஜெம பண்ணாதே ஜெமிக்காதபடி அந்த மகிழ்ச்சி உள்ள தூங்கவே விடாது காதலர்கள் எல்லாம் தூங்காமலே சரி போன பேசிட்டே இருப்பாங்க அம்மா சத்தம் போட்டா கூட சும்மா இருடி எனக்கு தூங்குவேன் நேரம் வர தூங்குவேன் அப்ப உலக பிரிகாரமான இந்த உணர்வுகள் தடையில் தானே பிணையின் என்று சொல்லி இன்றைக்கி கிறிஸ்தவ மதங்கள் எல்லாம் நடந்து கொண்டிருக்கிறது நாம் அப்படி உலகத்தில் என்னென்ன நடந்து கொண்டிருக்கிறது ஏற்கனவே இனிமேல் என்ன நடக்கப் போகிறது அதற்கு நாம் என்ன செய்ய வேண்டும் நாம் இந்த உலகத்தை விட்டு நம்ம வேறுபெறித்திருப்பது எதற்காக எப்பெல்லாம் வற்றையும் புரிந்தவர்களாக இப்படிப்பட்ட நேரங்களை செம்மையாக பயன்படுத்திக் வேண்டும் என்று தேவாவிய விரும்புகின்றார் ஒரு சில வசங்களை நாம் வாசிக்கலாம் அதாவது உலகத்திலே சாத்தான் ஆளுகை செய்து அவனுடைய ஆட்களை வைத்து உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிறார் இதற்கூடாக தேவன் தம்முடைய பிள்ளைகளை பிரித்தெடுத்து இந்த உலகத்தை அடுத்து ஆளுமை செய்வதற்காக ஏற்பாடுகளை செய்து கொண்டிருக்கிற அப்படினா நாம் என்ன செய்ய வேண்டும் என்பதை அறிந்து கொள்வதற்காக இந்த நாளை கட்சி நமக்கு தந்திருக்கிறார் மத்திய சுவிசிசம் பதினேழாவது வசனத்தை ஒரு உருவாசிக்கிறார் மத்திய பதினேழாம் அதிகாரம் ஒன்னாவது வசனம் இந்த ஜாதி ஜபத்தினாலும் உபவாசத்தினாலும் வேண்டித்தினாலும் புறப்பட்டு போகாது என்று இறையேசு இந்த நாள் நினைப்பூட்டி தருகின்றார் உலகத்தை ஆளுகை செய்து கொண்டிருக்கிற பி உலகத்தின் அதிபதி வருகிறான் என்று சொல்லி இறையேசு சொன்னதாக நேற்று வாசித்திருக்கின்றோம் உலகத்தை ஆளுமை செய்து கொண்டிருக்க அந்த ஆளுகை அவனுடைய கரத்திலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது ஒரு நாள் இயேசு கிறிஸ்துவை இதமாக கரத்திலெடுத்து உயர்ந்த மதின் உயர்த்தி பாட்டி உலகத்தில் உள்ள எல்லா ராஜ்யத்தையும் அதனுடைய மகிமைகளை காண்பித்து இவை எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது பணிந்து கொண்டால் நானும் அறிவேன் என்று சொல்லி அவன் சொன்னதாகவே தெலவாசிக்கின்றால் உலகத்தில் உள்ள உல்லாசங்களையும் ஆடம்பரங்களையும் சுகசுவாழ்க்கை அனுபவிக்க வேண்டும் என்று விரும்புகின்றவர்கள் சாத்தானை மறமுகமாக பணிந்து கொண்டால் மாத்திரமே அது கிடைக்கும் என்பதை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள இப்படி உலகம் இப்படிப்பட்ட தீமையான பழக்கத்துக்குள் மூழ்கி கொண்டிருக்கிற நாட்களிலே கொஞ்சம் பேர் மாத்திர ஊரு வம்சத்துக்கு ரெண்டுமாக தெரிந்து சீங்கிலே கொண்டு நிறுத்துவார் என்று எழுதியிருக்கின்றது போல இன்னும் நேர்நோடி சமூகத்தில் வரவேண்டிய மக்களின் அநேக ஆயிரங்கள் உலகம் ஆயுளுக்குள்ளே பிடிப்பட்டிருக்கின்றபடினால் அவர்களும் விடுதலையாக்கப்படுவதற்கு அவர்களை பற்றியிருக்கின்ற பிசாசு அவர்களை விட்டு கடந்து இந்த ஜாதி பிசாசு உபாசத்தினாலும் ஜபத்தினாலும் இன்றி புறப்பட்டு போகாது என்று இயேசுநாதர் சொல்லியிருக்கிற வசனத்தை இந்த நாட்களை வெளிப்படுத்தி தருகிறபடினால் பிசாசின் வல்லமைகள் ஜனங்களை விட்டு புறப்பட்டு போகும்படியாக சபைக்கு வந்தவர்களும் ஆகி பெற்றவர்களும் கூட அநேகாத்தும் கிரியல் சாத்தாருடைய கிரியிகள் ஆண்டவருக்கு பிரியும் இல்லாத என்பதை தெரிந்திருந்த போதிலும் அவை மனமில்லாமல் இருக்கின்றபடியே நம்ம விதமான காரியங்கள் எல்லாம் இந்த இந்தியாவில் இருக்கிற மக்கள் எல்லாம் விழுக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் முன்புரித்திருக்கிற மக்களில் ஒருவராய்வு கெட்டுப்போகாதபடிக்கு எல்லா ரசிகப்படுவதற்கான வேலை கற்று நடப்பதற்கு இந்த ஆட்சி அமைப்புகள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றபடிதால் கொடிய பாமிகள் சாத்தாருடைய பிரதிநிதிகள் ஆட்சிப்படுத்தி வரும்பொழுது நிச்சயமாக சாத்தான் இந்த நாட்டை ஆழ்வே தீவிரப்பட்டு விடுவார் தேவனுடைய ஜனங்களுடைய முயற்சியில் தோல்வி அடைந்து போக முடியும் இந்த நாட்களை உபமாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும் என்று தலைமையில் இருந்து உத்தரவு எல்லா கலை சபைகளுக்கும் சர்க்குலர் அனுப்பி இந்த நாளிலே எல்லாரும் தேவசமு திருத்தங்களை தாழ்த்தி இருக்கிற ஒரு வேலையாக இருக்கிறபடிதான் இந்த ஜாதி பிசாசு மாசத்தினாலும்பத்தினாலும் வேற எவ்விதத்தினாலும் போகாதென்று ஏறையே செல்வதாக நாம் இங்கு வாசித்தறிந்தோம் அதனால் நாம் வந்திருப்பது சாசனுடைய கிரிகள் நம்ம தேசத்தை மாற்றப்பட வேண்டும் சாத்தானுடைய பிடியில் இருக்கிற மக்கள் வீழ்க்கப்பட வேண்டும் அரசியல் மனக்கெண்களை தரக்க வேண்டும் தாங்கள் செய்கிறது தவறு என்பதை புரிந்து கொள்ளும்படியாக அவருடைய மனக்கெண்கள் திறக்கப்படும்படியாக சாத்தானை எதிர்த்து போரிடும்படியான ஒரு நேரத்துக்குள் வந்திருக்கிறோம் என்பதை அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி ஆக்கோபு நிருபத்தில் விதமாக எழுதுகின்றார் ஜபத்திற்கு ஓடி போவான் தெரியுமா தேவனுக்கு கீழ்படுகின்ற மக்களுக்கு தேவனுக்கு கீழ்படுகின்ற பயப்படுவானே தவிர மற்றபடி மற்றொரு ஜபத்துக்கு எல்லாம் பயப்படுறதே கிடையாது ஒரு பிரதான ஆசாகியனுடைய பிள்ளைகள் ஏழு பேர்கள் சென்று அப்போ சுத்த பவுன் செய்து கொண்டிருக்கிற காலத்திலே பவனுடைய ஆண்டு மொழி நாமத்தினால் இதை என்று சொல்லி பி சாசை விரட்ட போனார்களாம் அந்த பி கேட்டிருக்கிறது பவலையும் தெரியும் அவனுடைய ஆண்டவனும் தெரியும் நீங்க யாருடா என்று சொல்லி கேட்டு அவருடைய பாய்ந்து வஸ்திரங்களை கிழித்து அடித்து காயப்படுத்தி குற்றவீராக அனுப்பிவிட்டது என்று சொல்லி அவர் எழுதியிருக்கிறார் இதுக்கு அநேக சாத்தானால் தாக்கப்பட்டு அத்தும ரிட்சிப்பை இழந்தவர்களாக ரிட்சிப்பின் வஸ்திரத்தை பறிமுதல்வர்களாக வாழ்ந்து கொண்டிருக்கிற காலமாக இருக்கின்றபடி நான் திருச்சிரையை கருத்தில் உருவாக்கியிருப்பது பி சாசின் வல்லமீனை வகுப்பட்டு இருக்கிற மக்களை விடுதலாக்குவதற்காக சபலமாதை முந்தி கட்டினால் ஒழிய அவருடைய வீட்டுக்குள் புகுந்து உடமைகளை கொள்ளையாட முடியாது என்று சொல்லி சொல்லியிருக்கிறார் வெளியே ஊழியத்திற்கெல்லாம் செல்லுகின்றோம் வெளிநாடுகளில் வேலைகள் நடந்து வந்து கொண்டிருக்கிறது அதனுடைய நோக்கம் என தெரியும் அதனுடைய எதனால நடக்கிறது என்று சொன்னால் முதலாவது அந்த தேசத்தை அந்த ஏரியாவை தாக்கியிருக்கிற அசுத்தாவியை அங்கிருப்பை சில நாமத்தினாலும் கடிந்து கொண்டு அப்புறப்படுத்தின பிறகுதான் அங்குள்ள மக்கள் மீட்கப்படுகிறார்கள் சிறிலங்காவில் எத்தனையோ லட்சியங்கள் ஆயுதங்கள் அணிந்து கொண்டிருக்கின்றது நம்முடைய மக்களில் ஒருவருக்கு காய்கூட ஏற்பட்டதே கிடையாது சிறவேலை காக்கிறவர் என்ன செய்ய மாட்டாரா உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை கோயில் வந்துட்டா கூட நமக்கு தூக்கம் உட்கார்ந்துட்டே தண்ணம் தூக்கம் அடுத்து உறங்குறது உறக்கம் அப்ப ஆண்டவர் என்ன செய்ய மாட்டாரா உறங்குகிறதும் இல்லை தூங்குகிறதும் இல்லை என்று எழுதியிருக்கின்றால் ஆவிகளை கட்டிவிட்டு துபாய்க்கு நாங்கள் முதல் தடவை போகும்பொழுது இங்கிருந்து எங்களுக்கு விசாரணை வந்தாச்சு ப்ரைன் டிக்கெட்லாம் வந்து விட்டது அங்க போய் மத்தியான ரெண்டு மணிக்கு இறங்குற மாதிரி அவர்கள் எல்லாம் ஏற்பாடு செய்திருக்கிறார்கள் உடனே நாலு மணிக்கு ஒரு புரோகிராமில் நாங்கள் அட்டன் பண்ண மணிக்கு ஒரு புரோகிராம் எட்டு மணிக்கு ஒரு புரோகிராம் என்று அன்றைக்கே அட்டென்ட் பண்ணுவதற்காக சகல ஏற்பாடுகளை செய்து தொலைபேசி செய்து வந்து கொண்டே இருக்கிறது எங்களுக்கு ஆண்டவரை சொன்னார் நீங்கள் போய் முதலாவது அந்த ஏரியாவில் ஒரு ஆவி கிழி செய்கிறது அதை போய் கட்டிவிட்டு தான் அந்த ஊரில் ஊழித்து ஆரம்பிக்க வேண்டும் என்று சொல்லி ஒரு வெளிப்படுத்தல் இவரிடத்தில் இப்படி செய்து வந்து நாங்கள் ஜெயித்துக் கொண்டே இருந்தோம் அடுத்தபடியாக விமான நிலையத்திலிருந்து ஏர்போர்ட் இருந்து எங்களுக்கு ஒரு தொலைபேசி வந்தது நீங்கள் புறப்பட வேண்டிய விமானம் ஆறு மணிக்கு பிறகுதான் ஆறு மணி நேரம் காலதாமதமாக புறப்பட இருக்கிறது விமானம் பழுதாகிவிட்டது ஆகியனாலே அவசரத்துக்கு மதைக்க வேண்டும் என்று பேசி வந்தது அவளது தெரியப்படுத்தினோம் அங்கே விமானம் வருவதற்கு பிரிந்து வந்தார்கள் எப்படி நாங்கள் பதினோரு மணிக்கு தான் சேர்ந்தோம் ஆகிவிட்டது இறங்கினவுடனே கேட்டோம் இந்த திசை எங்கே இருக்கிறது வடகிழக்கு திசை எங்கே இருக்கிறது என்று உடல் திசை காட்டு கருவியை காரில் வச்சிருந்தாங்க அதை வச்சு பார்த்துட்டு சொன்னார்கள் இந்த இடத்துல அங்கே ஒரு மரத்தில் ஒரு ஆவி இருக்கிறது அதை கட்ட வேண்டும் என்று சொல்லுடனே அப்படி சொன்னால் ஒரு மரத்திலே ரத்தம் அந்தது மோடு அதிகாரிகள் வெட்டும்போது உடனே மனுஷ ரத்தம் பிளட்டி சாடிக்கொண்டே இருந்ததா அப்படி எல்லாம் பத்திரிகை சரி வந்து மக்கள் எல்லாரும் கூடிவிடா அங்குள்ள இந்துக்கள் எல்லாம் சேர்ந்து எங்க சாமிக்குதான் ரத்தம் வரும் எங்க சாமி அந்த மரத்தில் இருக்கிறாரு அதனால நாங்க பூஜை பண்ணணும் சொல்லி இந்துக்கள் எல்லாம் கூடி வந்துட்டாங்களா அவன் முஸ்லீம் நாட்டுக்கார அந்த மரத்தை மூட்டோடு தோண்டடா சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டான் ஒரு புல்ரோஸ் ஜேசிபி வச்சு அது மூட்டோடு ஜேசிபி அழகு வந்து ஒடிந்து போய்விட்டது அவைனால அந்த மரத்தை வெட்டாந்தே விட்டு விட்டு அதற்கு முன் வேதி போட்டு ரோட நாலு சுத்தி போட்டு கொண்டு போயிருக்கிறார்கள் அப்படினு கவுதூர்ல சொன்னாரு சரி பரவாயில்ல அங்க போன பாய்ச்சிமேன் எல்லாம் எப்படி சேரு முதல்ல ரோட்டுக்கு மாத்திர காரை கொண்டு போங்க அந்த இடத்துல காசை மாத்திரம் இறங்கிடுங்க நாங்க அதை சேர்த்து சொல்லி அங்கே கட்டின பிறகுதான் அங்க அந்த ஓடி ஆரம்பமானது ஒவ்வொரு ஊரில் என்னென்ன ஆவிபசாரத்தினாவிசுதரத்தின் ஆவி கொலைசிகர் ஆவி பொருளாதியின் ஆவி இப்படி ஒவ்வொரு ஏரியாவிலும் அப்படிப்பட்ட ஆவிகள் கிரியேட் அறிய முடிகின்றது அங்குள்ள மக்கள் எல்லாரும் பாவ அந்த பாவம் தான் ஆள் கொண்டு வைத்தது என்ன பி சுவாசு அவனை ஆள் கொண்டு வைத்து உலகத்தை நடத்துகிற ஒரு காலமாக இருக்கின்றபடியால் பி எதிர்த்து நிலைங்கள் அப்பொழுது அவன் ஊரை விட்டு ஹோடி போவான் இசாசுக்கு எதிர்த்து நிற்கிற மக்கள் யாராக இருக்க வேண்டுமாம் தேவனுக்கு கீழ்படிந்திருக்கிற மக்களாக இருக்க வேண்டும் தேவனுக்கு கீழ்படிந்திருங்கள் இசாசுக்கு எதிர்த்து நிறுங்கள் அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவாங்க சொல்லி இருக்கிறபடினால் நம்மை ஆண்டவருக்கு கீழ்ப்படிந்திருக்குள்ளேயே வளர்த்து கொண்டு வருவது எதற்கு தெரியுமா இசாசுக்கு எதிர்த்து நிற்பதற்காக இசாசுங்க தேசத்தை விட்டு உலகத்தை விட்டு அப்புறப்படுத்துவதற்காக நம்முடைய ஜபம் தேவையாக இருக்கின்றபடி நான் நமது மூலமாக ஆண்டவரத்தை செய்ய வேண்டும் என்று விரும்பி இருக்கிற அப்படினா இது ஆதியாகமத்திலே ஆகாமுக்கு ஏவாடு நடக்கின்ற பொழுது அவர்கள் பாவம் செய்தவுடன் ஒரு பெரிய கட்சிமென்றங்க நடக்கின்றது மனசொருப்பத்தை அங்கே அழைத்திருக்கின்றது ஆக அவன் தந்த இந்த மனைவிதான் இந்த பணத்தை பறித்து கொடுத்தாலும் சொல்லி கொடுத்தது உண்மைதான் ஆனால் இவர் என்ன சொல்லிருக்கணும் தெரியுமா கடவுள் வேண்டாம் என்று சில மரத்து நிறைய புசிய கூடாது என்று தடுத்திருக்க புசித்து ரெண்டு பேரும் நிர்வாணியாக ஆகிவிட்டார்கள் ஆண்டவரி போய்விட்டார்கள் விலைக்கு இருந்த நான் புசியக்கூடாது சொன்ன மரத்தினுடைய கனியை நீ மனைவியினுடைய வார்த்தை கேட்டு புசித்தபடினால் ஒரு நிமித்தம் பூமி சதிக்கப்பட்டிருக்கும் இந்நெச்சியின் வேலையை நிலத்திலிருந்து சிந்த பாடுபட்டு சாப்பிடுவாய் இந்த பூமியானது முள்ளையும் குறுக்கி அதுக்கு முன் முள்ளு முளைக்கில குறுக்கும் முளைக்கு நல்ல கனி உரிச்சிகள் தான் அப்படி சாபத்தி நிமித்தமாக உலகத்தில் எங்கு பார்த்தாலும் வீட்டுக்குள்ளே முள்ளலாம் ரெண்டு நாள் வீட்டுக்குள்ளே முள்ளு முளைச்சிடும் அந்த அளவுக்கு மனுஷன் மீது பெரிய கொண்டேதான் இருக்கின்றது அப்புறம் சுமாரணி மண்ணாக இருக்கின்றபடினால் மண்ணிலிருந்து எடுக்கப்பட்டபடினால் மண்ணைக்கே திரும்பி போயிடுவா என்று சொல்லி அந்த மரணத்தை அவர் அன்றைக்கு இந்த ஆண்டாமனுடைய மீற்தலுக்குப்பாய் பாவம் செய்யாதவர்களையும் மரணம் ஆண்டு கொண்டது என்று சொல்லி பரசு துப்பாறு எழுதுகின்றார் பிரியமான தேவதாரியாக இருக்கலாம் பணக்காரனாக இருக்கலாம் அறிவாளியாக இருக்கலாம் அரசாட்சியில் வீட்டுலாம் எல்லாரையும் நடந்தது அவன் மறிக்க வேண்டும் என்று உண்டாக்கவில்லை தம்மை போலமே என்றென்றைக்கும் வாழ வேண்டும் என்று உண்டாக்கிறான் தம்முடைய சாயிலே மனுஷனை உண்டாக்குவோமாக எதை சொல்லி மனுஷனை உண்டாக்கினார் என்று தெரிவிக்கிறார் அவருடைய சுவாசத்தை ஊதினபடினாலே அவன் ஜீவ ஆத்மாவாக அழிந்து போகிறோம் ஆத்மாவாக என்றென்றும் ஜீவனோடு இருக்கும்படியான ஒரு ஆத்மாவாகி இருந்த போதிலும் கருத்தனுடைய கட்டளை மீறிவிட்டபடினாலே மரணம் அவரை சந்தித்தது சரீர மரணம் அடுத்தபடியாக உண்டாகிவிட்டது முதல் நடந்தது ஆத்மீக மரணம் உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லாரும் ஆத்மீகத்தில் அறித்தே நம்ம சபையில் ஒரு விசுவாசி அபிஷேகம் பெற்றுவன் உலக பிரகாரமாக நேரம் வருவார் சந்தர்ப்பம் அவருக்கு மனதிலை எங்க ஊனிச் செயலாமே எப்படியும் ஆளலாம என்று சொல்லி ஒரு நாள் ஒரு சொப்பனம் ஒரு இடத்துல போய் நிற்கிறேன் ஐயா சிலருக்கு பணிவிட செய்ய வேண்டும் என்று போனேன் அங்கு எல்லாரும் செத்து கிடக்கிறார்கள் எல்லாரும் கட்டில படுத்திருக்கிறார்கள் சென்றவர்களாக இருக்கிறார்கள் அதன் போய் இவர்களுக்கு எந்த பணி உடைச்சு விதத்தை சரி யோசித்து வேறுபாடு அப்பொழுது பிரகாசிப்பார் என்று சொல்லி இருக்கிறபடி நாள் வாழ்க்கையுடைய ஊழியை பிரகாசிப்பிக்கப்பட வேண்டுமானால் இந்த செத்தவர்களை விட்டு நீர் வெளியே வர வேண்டும் என்று சொல்லி அவருக்கு ஆலோசனை கொடுத்தோம் ஆகினாலே உலகத்தில் எல்லாரும் எப்படி இருக்கிறார்கள் தெரியுமா மறித்தவர்களாக இருக்கு முதலாவது மரணம் எல்லாருக்கும் வந்துவிட்டது அடுத்த இரண்டாவது மரணத்துக்கு எல்லாரும் போக போகிறார்கள் நாம் அந்த முதலாவது மரணத்தை விட்டு இப்பொழுது விடுதலையாக இருக்கிறோம் பெற்றிருக்கின்றபடிதான் முதல் மரணத்தில் நாம் விடுதலையாகிவிட்டு ஆத்மா உயிரடைந்து விட்டது இனி அடுத்த இரண்டாவது ஒரு மரணம் இருக்கிறது அதற்கு நாம் செல்லாமல் இருப்பதற்காக தேவன் திருச்சபையின் மூலமாக கட்டளைகளை தந்து இப்படி நம்மை நடத்தி கொண்டிருக்கிறார் உங்களுக்கு அறிவித்துக் கொள்கின்றோம் அப்பொழுது கருத்து ஏவாளை கூப்பிடுகின்றாள் நீ ஏன் இந்த மரத்தின் அரிய புசுத்தா என்று சொல்வதற்கு நீர் உண்டாக்கின ஜீவராசியலில் எல்லாம் சர்க்கரம தந்திரம் உள்ளது அதை ஏமாற்றி விட்டது நம்மளே இப்ப பாவன் செட்டி சாத்தா ஏமாத்திட்டாயா அப்படி செய்யக்கூடாது அப்படி பார்க்க கூடாது நினைக்க கூடாது போகக்கூடாதுன்னு தான் நினைச்சிருந்தேன் அத சாத்தா என்னை எப்படியோ ஏமாத்திட்டாரு சாத்தா மேல பழையப்படுறது இப்ப அந்த ஏவாள் சொன்னவாறு நம்ம என்ன நான் தவறு செய்து விட்டேன் என்று ஒத்துக்கொண்டால் பாவை செய்யவில்லை என்று சொல்லி சொல்லுகிறார் மடியில் ஒளித்து வைத்தேனோ என்று சொல்லி யோபு புத்தகத்தில் எத்தனையோ நூற்றுக்கணக்கான ஆண்டுகளுக்கு பிறகு ஆதாம் அப்படி செய்தார் என்பது அவருக்கு யாரு சொல்லிக் கொடுத்து தெரியுமா ஆண்டவரை சொல்லிக் கொடுத்திருக்கிறார் அறிந்த மக்கள் ஆறுவதை குறித்து தியானம் பண்ணுகிறார் ஏன் மனித குலம் இப்படி ஆனது ஏன் இப்படி ஆக வேண்டும் அந்த ஆதா ஏன் இப்படி விட்டுரை பண்ணும் பொழுது அவர்கள் பாவங்களை அறிக்கை செய்யவில்லை மறைத்து விட்டார்கள் குடும்ப தகரால வீட்டுக்காரனால தான் இப்படி ஆகிட்டையா அவர்கிட்ட கேட்டதான் வளரவே விடமாட்டங்கிறான் கொஞ்சம் நல்லவர் அந்த அம்மா இதையால் பண்ணி எடுத்து இடையூறு இப்படி ஒருவருக்கு ஒரு தகராறு பண்ணி கொண்டு கடைசி என்ன செய்யறது தெரியுமா ரெண்டு பேரும் பாவத்தை மறைத்து ஏவோ சமூகத்தை விட்டு ஆதாம் ஏவாழும் துரத்தப்பட்டது மூவரும் ஆகியவற்ற அப்பொழுது சர்ப்பத்தை எச்சரிக்கிறார் சர்பத்துக்கு ஆகாயத்திலே பறந்து கொண்டிருந்த சர்ப்பம் பறவை கத்தோலிக்க பைபிள் எழுதியிருக்கிறார் சரியான பேரு அது சபித்தவுடனே தரையில் விடுகின்றது நீ புழுதியிலே அந்த மண்ணிலே நகழ்ந்து புழுதியை தின்வாய் வயிற்றினால் நகழ்வாய் என்று தவறுவாய் என்று சொல்லி சாபம் இன்று நடந்து கொண்டே அப்பொழுது சொல்லுகின்றார் உறக்கும் சிரிக்கும் உருவத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் பகை உண்டாக்குவேன் பெரிய மாவுடைய ஆதி ஆகமத்திலே இந்த வசனத்தை எடுத்தவங்க சொல்லி வாசிங்க மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம் பதினாலும் பதினைந்து அப்பொழுது நியமனாகி கருத்தல் சர்ப்பத்தை பார்த்து செய்தபடியாக சகல நாட்டு சகல காட்டு சமிக்கப்பட்டிருப்பாய் நகர்ந்து உயிரோடு மிருகத்துக்குள் சாத்தான் புகுந்திருந்தால் அவனுக்கு நரகம் எல்லாம் நாடு குறிக்கப்பட்டாய்விட்டது அவங்க எப்படி தேவனிடத்தில் இருக்கிற மக்களை கடுக்க வேண்டும் என்பதனுடைய திட்டம் அதில் யாரை பயன்படுத்தினாலும் அவர்கள் சபிக்கப்படுகிறார்கள் என்று சிரிந்து வேதமாக்கி நமக்கு ரொம்ப கவனமாக இருக்கணும் சமையின் பிள்ளைகளை குற்றம் சாட்டுவதற்கு கோள் சொல்வதற்கு பொறாமைப்படுவதற்கு நம்ம யார் தூண்டினாலும் சரி யார் சொன்னாலும் சரி சாத்தான் உணர்த்தினாலும் சரி அதற்கு இடம் கொடுக்காதபடிக்கு ரொம்ப கவனமாக இருக்க வேண்டும் இந்த மலு சேர்ப்பத்துக்குள்ளே சாத்தான் புகுந்து இப்படி ஆனாம ஏமாலை வஞ்சிக்க ஒரு திட்டத்தை அவன் உருவாக்கிவிட்டபடினால் அவனுக்கு கிடைத்த தண்டனை என்ன தெரியுமா நீ வயிற்றினால் உயிரோடு இருக்கும் நாள் மட்டும் வயிற்றினால் நகர்ந்து உயிரோடு நாளெல்லாம் மண்ணை தின்பாய் என்று சொல்லி ஆண்டவர் சவிச்சுக் அதுக்கு முன்னால் கனிவர்க்கைகளை சாப்பிட்டுக் கொண்டு அகாயத்து பறவைகளைப் போல பறந்து கனிகளெல்லாம் கடித்து சாப்பிட்டு வளர்ந்தது இப்பொழுது ஆண்டவருடைய பிள்ளைகளை வஞ்சிப்பதற்காக ஆண்டனுடைய பிள்ளைகளை தேவ சமூகத்தோடு துரத்துவதற்காக பொய்யான ஆலோசனை சொல்வதற்காக சாத்தானுக்கு நீ இடம் கொடுத்தபடினால் சாத்தானோரை பயன்படுத்தினபடி நாள் உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் மண்ணை தின்பாய் ரொம்ப வெளிப்பாருக்கு காதுக்கு போய் நடக்கும்போது என்ன நடக்கு தெரியுமா அது காரணமாக இருந்தவர்களுக்கு அதற்குரிய தண்டனைகள் உண்டு என்று சிறிது வேத வாக்கியம் உணர்த்துகின்றது தொடர்ந்து வாசிக்கலாம் உனக்கு ஸ்திரீக்கும் உண்மத்துக்கும் அவள் வகை உண்டாக்குவே அவர் இடத்துல அதுவும் தலைநசுக்கும் நீ அதின் குதிங்கால நசுக்குவா என்று சொல்லி உண்மையான விளக்கம் இது தமிழ் மொழியில் மொழிபெயர்க்கும் பொழுது இது தப்பிதமாக தலைநசுக்குவார் என்று சொல்லி அப்படி எழுதியிருக்கிறார்கள் ஏசு கிரிசுடைய குதிங்கால ஒன்று சாத்தா நசுக்க முடியாது அப்படி எதையோ ஒன்று வைத்துக்கொண்டு விளக்கம் மொழிபெயர்த்து எழுதிவிட்டார்கள் இது ஆரம்பத்தை நாங்கள் ஊழியத்து வந்த ஆரம்ப காலத்திலேயே ஒரு நாள் படித்துக் கொண்டிருக்கும்போது ஆவியானவர் பேசினார் கோயம்புத்தூர் லைப்ரரிய அது ஆவியானவர் சொன்னார் அங்கே சகோதர கூட்டிக் கொண்டு போய் தடாகம் என்ற இடத்துல ஒரு பழைய லைப்ரரி ஒன்று இருக்கின்றது பழைய எடிஷன் பைபிள் எடுத்து வாசித்தபொழுது அதுல ஹி என்பதற்கு பதிலாக இட் என்று அது தலைக்கும் நீ அதில் குதிங்கால நசுக்குவா என்று எழுதியிருக்க ஆகினால சாத்தானுடைய தலைநசுக்கு யாருடைய தெரியுமா தேவனுடைய பிள்ளைகள் குணக்கும் ஸ்ரீக்கும் வகை உண்டாக்குவே உண்ணத்துக்கும் அவ்வளவுத்துக்கும் வகை உண்டாக்குவே அது உன் தலைநசுக்கும் நீ அதன் குதிங்காலின்வா என்பது சரியான அர்த்தம் என்பது உங்களுக்கு அறிவித்துக் கொள்ளுங்கள் அகில இந்த கடைசி நாட்களை சாத்தான் எதிர்த்து நிற்பதற்காக சாத்தானுடைய கிரிகளை அழிப்பதற்காக சாத்தாடைய தலையை நசுக்குவதற்காக சபையை உருவாக்கி தலைமையின் மூலமாக சபை அழப்பி சபையினுடைய பிள்ளைகளாகி நம்மை உருவாக்கி இருப்பது எதற்கு தெரியுமா நம்ம சுவாச கிரிகளை முதலாக மாற்றி பெற வேண்டும் மற்றபடி நம்முடைய குடும்பத்தில் உறவில் ஊரில் உலகத்திலே அழிவின் பாதிலை சென்று கொண்டிருக்கிற மக்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற சாத்தானுடைய கிரிகளை மாற்றியமைப்பதற்கு சாத்தானோடைய எதிர்த்து நின்று போராடுவதற்கு கருத்தரவை அழைத்திருக்கிறபடி நாள் தேவனுக்கு கீழ்பிடிந்திருங்கள் எதிர்த்து அப்பொழுது உங்களை விட்டு ஓடி போவான் என்று சொல்லி பரிசுத்தாவி அனுபவ சொல்லியிருக்கிறார் ஆகால் பிரியமான தேவ ஜனம் இந்த உபாச எதற்கு தெரியுமா சாத்தாருடைய கிரீள் அழிக்கப்படுவதற்காக அரசியல்வாதிகளிடத்திலே காணப்படுகிற சாத்தாருடைய கிரீகள் மக்களிடத்தில் இந்திய மக்களிடத்தில் காணப்படும் சாத்தா நுடிக நாம் அளிக்கப்பட்டு அவருடைய மனக்கல்கள் திறக்கப்பட்டு தேவனுடைய காரியங்களை சரியாக உணர்ந்து தேவ நீதிக்கு நாக செலுத்தப்படும்படியாக நீதி உள்ள ஆட்சிகள் இந்த அமர வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே உமாசித்து ஜெபிக்க வேண்டும் என்று கட்டளை பிறப்பிக்கப்பட்டது என்பதை புகழ்மத்தில் சொல்லிக்கொள்ள ஆசைப்படுகிறோம் ஒன்று யோவான் மூன்றாம் அதிகாரம் எட்டாவது வாசகர் ஏ சுனாதன் தோலகத்திற்கு ஏன் வந்தார் என்று அப்போ சுனா யோவான் நிரூபத்தில் எழுதியிருக்கிறதே வாசிப்போம் ான்வன் ஆதி முதல் பாவல் செய்கிறான் சாசன்கிரிகளை அழிக்கும் தேவனுடைய குமாரன் வெளிப்பட்டார் என்று சொல்லி தையோவான் எழுதுகின்றனர் சொத்து வாங்கித் தருவதற்காக வீடு கட்டித் தருவதற்காக கார் வாங்கித் தருவதற்காக இயேசுதாதன் வெளிப்படவில்லை இன்னைக்கு மண்டலம் அப்பிதமாக தான் கொண்டிருக்கிறது கிறிஸ்தவ பிரசங்கம் எல்லாம் அதைத்தான் பரச அவர் உனக்கு கடனை தருவார் கண்ணீரை துடைப்பார் உனக்கு அதைத் தருவார் இதைத் தருவார் தருவார் கேளுங்கள் அப்பொழுது கொடுக்கப்படும் என்று சொல்லி இருக்கிறது சொல்லுகிறார்களே தவிர அவர்களிடத்தில் காணப்படுகிற பாவத்திலிருந்து அவரை விடுதலை ஆக்க வேண்டுமே சாசன்கிரிகளை அழிக்க வேண்டுமே அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று கற்றுக் கொடுப்பதற்கு ஆட்கள் இல்லை அதற்கு தவத்தேவன் திருச்சபையின் தலைமை அப்போது எழுப்பியிருக்கிறார் எங்கு பாவம் நடந்தால் என்பதை உணர்த்த கூடிய மனதில் இப்படி அந்த பிசாசன் கிரிகளை அழைப்பதற்காகவே மனிஷகுமார் வெளிப்பட்டார் எழுதியிருக்கிறபடியால் யேசுநாதன் வெளிப்பட்டது சாத்தாருடைய கிரி சாத்தான அழைப்பதற்காக அல்ல அவன் ஆவியாக இருக்கிற சரீரத்திலிருந்து ஏற்கனவே அழிந்து ஆவியாக மாறிவிட்டான் ஒரு தண்டனை கொடுத்து ஆவியாக அவருக்கு நரக உருவாக்கி இருக்கிறது நரகத்துக்கு அது மக்களுக்குள்ளே உலகத்திலே காணப்படுகிற பாவங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் சாத்தாருடைய கிரிகள் கிரிகளை அழிப்பதற்காக மனுஷகுமாரன் வெளிப்பட்டார் என்று எழுதியிருக்கின்றபடி நான் இந்தியா தேசத்திலே பி சாசின் கிரிகளை இசாசின் கிரிகளை கை கொண்டு வருகிற மக்களுடைய அதிகாரத்தை மாற்றி அமைப்பதற்காக ஆட்சிப்படத்துக்கு வராமல் இருக்க வேண்டும் என்பதற்காக இந்த நாளிலே திருச்செபைத்தோடு கூட காணப்படுகிறது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறோம் இனிதமாக ஜெமிக்கக்கூடிய நம்மிடத்திலிருக்காசனுடைய கிரிகள் காணப்படுமானால் அந்த ஜபம் கேட்கப்பட மாட்டாது என்பதை உங்களுக்கு அறிவித்துக் கொள்கிறேன் ஆரம்பத்திலே இந்த சத்தியங்கள் வெளிப்படுத்தப்பட்டுக் கொண்டிருந்த தலைமையா பூசலோடு கூட வானமண்டலத்தில் இருக்கிறோம் அங்கே வானமண்டலத்தில் உள்ள வரிசை பத்தி என்னுடைய சேனைகளின் கிளம்பாசனத்தான் தலைமையா போசல் அதை வெட்டி தள்ளுவதற்காக போகிறார்கள் பெரிய இருள் தெரிகின்றது இருளுக்குள்ளே வாய் மாத்திரம் அவ்வாறு எல்லாம் கூடி சேர்ந்திருந்தா வாய் மாத்திரம் வெள்ளையாக தெரியும் இருட்டாகவே தெரியும் அதுபோல ஒரே இருளாக இருக்கின்றது கொஞ்சம் கொஞ்சம் வெள்ளையாக வாய் மாத்திரம் வெள்ளையாக தெரிகிறது அப்பொழுது ரா மாதிரி மேக மேலே அம்புகள் வருகிறது அதை கண்டவுடனே இந்த பிசாசுகள் எல்லாம் ஒதுங்குகின்றது நான் கேட்கிறேன் ஐயாவிடத்தில் இது கிழறிந்து ஏதோ ராக்கெட் வருகிறதே அதை கண்டுபார்த்திருந்தானே பேய்கள் பயப்படுகிறது ஜபம் என்று சொல்லி நம்ம ஏன் பரிசுத்தப்படுத்திக் கொண்டிருக்கிறார் சொன்னால் பிசாசை அதன் அழிப்பதற்காக பிசாசுடைய கிரிகளை அழிப்பதற்காக நம்மிடத்தில் காணப்படுற பிசாசு அழிக்கப்பட வேண்டும் ஜத்தின் மூலமாக உலக மக்களிடத்திலே காணப்படுற சாத்தானுடைய கிரிகள் மாற்றப்பட வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகின்றனர் அழைப்பதற்காக பிரிய மாளிகளை நம்முடைய ஜப வேலைகள் அப்படிப்பட்ட உணர்வோடு கூட நம்மிடத்தில் பாவம் ஆளாதிருக்க வேண்டும் நம்முடைய ஜபத்தின் சாத்தானுடைய மண்டலங்கள் வானமண்டலத்தில் ஆவிகள் எல்லாம் அதிர்ஷ்டமடைந்து கீழே தள்ளப்பட வேண்டும் என்று உணர்வோடு நாம் காணப்பட வேண்டும் இந்தியா தேசத்தை ஆளுகின்ற ஆளுநர்களுடைய மண்டைகளிலே புகுந்திருக்கிறாசிர்கிரிகள் மாற்றப்பட வேண்டும் அந்தவருக்கு பிரியமில்லாமல் ஏற்றுகின்ற நீதிமன்றத்தில் ஏற சட்டதிட்டங்கள் எல்லாம் உடை வேண்டும் தேவ நீதி மாற்றம் நிறைவேற்றப்பட வேண்டும் என்ற உணர்வுடன் தெரிவித்து இந்த நாட்டை இத்தேவனுக்கு பிரியமான நாடாக மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆகிய அனைவரும் கவனித்து பிள்ளைகளிடத்திலும் குடும்பத்திலும் உறவிலும் ஊரிலும் உலகத்திலும் அதிகாரங்களிலும் மாற்றி வைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஜெபிக்க வேண்டும் என்று தேவசமத்தில் சொல்லிக் கொள்ள ஆசைப்படுகிறோம் அதிகாரம் ஆறாவது வாசிக்கின்ற பொழுது கடவுளையும் மனைவியும் பிரிக்க கூடாது என்பது கடவுளுடைய கட்டளை நீதிமன்றம் அதை பிரித்து வைப்பதற்கு சட்டங்களை எட்டி வைத்திருக்கிறார் அவர்கள் இருவராயிராமல் ஒரே மாம்சமாக இருக்கிறார்கள் ஆகியால் தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுன் சொல்லி தேவனுடைய கட்டளை ஆனால் சாத்தான் சொல்கிறார் பிரிஞ்சு போன என்ன பார்த்து வேற ஒண்ண்த்துக்கிட வேண்டிதானே ஒன்னுல இருந்த ஒன்பதாயிரம் கட்டிட்டு போறா இப்படித்தான் சட்டத்தை மாற்றி வைத்து பிசாசு மக்களை அவலட்சணமாக மிருகத்தை போல வாழ வைக்க வேண்டும் என்று செயல்பட்டு அழிப்பதற்கு நம்முடைய ஜப வேலைகள் மிக பிரயோஜனமாக இருக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் எத்தனையோ குடும்பங்கள் படித்த குடும்பங்கள் பணக்கார குடும்பங்கள் பரிதாபமாக பிள்ளைகளை நல்லிடத்தில் கட்டிக் கொடுத்தோம் என்று சொன்னவர்கள் இப்பொழுது கணீரோடு காணப்படும் வெளியே சொல்லாமல் வைக்கப்பட்டு போய் கண்ணீர் வெடிக்கிற எத்தனையோ குடும்பங்களை காணப்படும் காரணம் என தெரியுமா சாத்தாடைய கிரீகள் எல்லா இடமும் நீதிமன்றத்துக்கு செல்ல முடியவில்லை சட்டங்களை ஏற்றி வைத்திருக்கிறார் இத்தனை நாட்கள் நோட்டீஸ் அனுப்பி ஆள் வராது போனால் உடனே பண்ணிவிடலாம் நோட்டீஸ் அனுப்பாமலே கள்ளத்தனமாக காசு கொடுத்து அந்த கடிதத்தை அனுப்புறது மாதிரி பண்ணிட்டு அங்கே வளர்ச்சிடுவாங்க இப்படி எல்லாமே தப்பிதமான கிரியைகள் நாட்டில் நடந்து கொண்டிருக்கிறபடினால் இதை மாற்றி அமைக்க வேண்டும் என்று ஆண்டவர் அப்படிப்பட்ட தீய சக்திகளை நாம் மாற்றப்படுவதற்காக நம்முடைய ஜப வேலைகள் மிகப் பிரயோஜனமாக இருக்கும் என்று ஆண்டவர் விரும்புகிறார் கோலோசியர் மூன்றாம் அதிகாரம் இருபது ஆகோசுரம் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்க வேண்டும் என்பது ஆண்டோடைய கட்டளை பிள்ளைகளே உடைய பெற்றோருக்கு எல்லா காரியத்திலும் கீழ்படிய வேண்டும் என்று சொல்லி ஆண்டு கட்டளை இருக்கின்றது அப்படி கீழ்படியாத பிள்ளைகளை தண்டித்து வளர்க்க வேண்டும் என்று இருபத்தி ரெண்டாம் அதிகாரம் பதினைந்தாம் இருக்கிறது வாசிக்கலாம் நீதிமொழி இருபத்தி ரெண்டு பதினைந்து பிள்ளைகளின் நெஞ்சில் மதியினு ஒட்டி இருக்கும் தண்டனையின் பிறம்பு அதை அகற்றும் என்று சொல்லுவதை சொல்கிறோம் அப்படித்தான் ஒரு பெற்றோர்களும் பிள்ளைகளை கண்டித்து வளர்க்கிறார்கள் இப்படி அமெரிக்காவிலே லண்டன் எல்லாம் என்ன சட்டம் தெரியுமா பிள்ளைகளை அடிக்கக்கூடாது அடித்தால் பெற்றோர்கள் கைதிகளாக ஆக்கி விடுவார்கள் பிள்ளைகளை தண்டிப்பதற்கு உரிமை எல்லாம் பெற்றெடுத்த சம்பந்தமே கிடையாது அளவுக்கு அப்படி மிருகத்தனமான பிள்ளைகள் எப்படியும் கெட்டுப்போகட்டும் அப்படின்னு அவர் கட்டுப்போற சமுதாயத்தை உருவாக்குவதற்கு இந்திய அரசாங்கம் எல்லாம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றபடியினால் சாத்தான அரசாங்கத்திலே பயிருக்கின்ற அதிகாரிகளை ஆளுநர்களை நீதிபதிகளை பயன்படுத்தி அவருடைய மண்டைகளுக்குள்ளே புகுந்து நாட்டை சீர்கேடு அடைய செய்து கொண்டிருக்கின்றபடியால் அதை மாற்றியமைப்பதற்கு தேர்தல் நேர மிக பிரயோஜனமாக இருக்கின்றன தேர்தலில் முற்றிலும் முடிந்து புகிறதில்லை நேர்மையான தலைவர்கள் வந்தால் அவர்கள் நீதிமன்றத்தில் தலையிட்டு சில காரியங்களை மாற்றியமைக்க முடியும் அதற்காக தேவநாயக கருது என்றால் இயேசுநாதர் வரும்போதுதான் எல்லாம் செம்மையாகப் போகின்றது அதுவரையிலும் தேவருடைய ஜனங்களுக்கு பாதுகாப்பு அடிப்புடைய வார்த்தைகளை நம் இந்த உலகத்தில் தைரியமாக பிரசங்கிப்பதற்காக இந்த சட்டங்கள் மாற்றி வைக்கப்பட வேண்டியது அவசியமாக இருக்கின்றபடியால் நாம் அதற்காக வேண்டும் என்று ஆவியானவர் திருவிழம் பெற்றுகின்றனர் அருமையான தேவ ஜனமே நம்முடைய ஜவுவேளைகள் எங்கு பார்த்தாலும் அநீதிகள் வந்துவிடும் நியாயசலு அநியாயத்தை கண்டிப்பாக இருக்கின்றையும் ஆண்களையும் அவலட்சணமான அந்த அவலட்சணத்தை செய்வதற்கு அரசாங்கம் சட்டம் ஏற்றி வைத்திருக்கிறார் இந்திய அரசாங்கத்தில் ஐ சுப்ரீம் கோர்ட்டில் ஒரு சட்டம் வந்திருக்கின்றது பாதுகாப்புக்காக ஒருவனை கொலை தவறு அல்ல அப்படின்னா கொலை செய்யிருப்பாய் கட்டளை மீறப்படுகின்றன அப்ப அவன் அருவாண வச்சு வெட்ட வந்த விட்டு வராம இருந்தாலும் ரோட்டில் போட்டு வெட்டி கொண்டு நான் பாதுகாப்புக்காக பிடிச்சது நினைச்சதால் அந்த சட்டமே இடம் கொடுக்கலாம் மோசமான காரியமாருங்க ஆனாலும் இப்படிப்பட்ட அநியாயங்கள் எல்லாம் மாற்றி அமைக்கும் ரொம்ப கஷ்டமாக இருக்கும் சில அரசியல்வாதிகளுக்கு நமக்கு அதுக்கு அந்த அம்பல்லாம் நமக்கும் கட்சிகளுக்கும் சம்பந்தம் அல்லதானே நம் பேர் பரலோகத்து போன்ற பரவத்துக்கு போவதற்கு தான் இதெல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் சாசன அழிக்கப்படாது போனால் நம்ம ஊரிலும் இந்த கிரிகளுக்குள்ளேயே மாட்டிக்கொள்ளப் போகின்றார் இனி மீட்கப்பட வேண்டிய மக்கள் ஒருவரு கூட எல்லாரும் மூழ்கிவிட்டார்கள் விடுதலை நேர்மையுமான ஆளுகை வருவதற்கு ஜெபிக்க வேண்டும் என்று தலைமையின் மூலமாக கட்டள பிறப்பிக்கப்பட்டிருக்கிறபடிதான் தேவ ஜனங்கள் மிக பயபக்தியாக நம்முடைய ஜெபத்தின் மூலமாக சாத்தால் தோற்கடிக்கப்பட வேண்டும் அரியாசுரத்தில் இருக்கின்ற தலைவர்களுடைய உள்ளங்களில் எல்லாம் பேசி இறைவனுடைய கட்டளை கைகொள்வதற்கு மனதிலை ஆண்டவர் நீதிமன்றத்தில் நியாயாதிபதி நீதிபதிகளை பயன்படுத்த வேண்டும் என்று நாம் எிர் பேசுகிறவர்கள் சத்தியத்தை அறியும்படி தேவையவர்களுக்கு மனம் திரும்பதிலே அறளத்தக்கதாகவும் இச்சையின்படி செய்ய அவனால் பிடிபட்டிருக்கிற அவர்கள் மறுபடியும் மயக்கம் தெளிந்து அவன் கண்ணிக்கு நீங்கத்தக்கதாகவும் சாந்தமாக அவர்களுக்கு உபதேசிக்க வேண்டும் என்று சொல்லி சொல்லு உபதேசித்தால் மாத்திரம்தான் அவர்கள் மனம் திரும்ப முடி அதனால் இப்பொழுது சண்டாளர்கள் கீதவாய் மதத்தை பிரச்சாரம் பண்ணக்கூடாது மக்களை கட்டாயமாக மதமாற்றம் பண்ணக்கூடாது மக்களை திருப்பக்கூடாது மதத்தில் ஆட்களை சேர்க்கக்கூடாது என்னெல்லாம் தடை சட்டங்களை கொண்டு வந்திருக்கிற அங்காங்க சில மாநிலங்களில் சட்டம் வந்துவிட்டது நமது மாநிலத்திலும் ஆட்சியுடன் வேறு மதுக்கு போகுமாறுதான் சட்ட உடனே சட்டமீட்டின் அம்மாய்தான் இப்ப போட்டியிடுறாங்க அடுத்து நாங்கள் ஆட்சியை படித்தால் அதைத்தான் செய்யும் என்று சொல்லிதான் சேலஞ்ச் பண்ணிக்கொண்டிருக்கிறார்கள் ஆகினா நம்முடைய உணர்வு எல்லாம் எப்படி இருக்க தெரியுமா இந்த உலகத்தில் அழிவின் வாழ்விச்சிருக்கிற மக்கள் மீட்கப்படுவதற்கு நிறைய அரியாசனங்கள் மாற்றியமைக்கப்பட வேண்டும் தேவனுடைய பிள்ளைகளுக்கு ஆதரவு அளிக்கக்கூடியவர்கள் சட்டத்திட்டங்களை ஒத்துக்கொள்ளக்கூடியவர்கள் செய்ய வேண்டும் என்று சொல்லுகிறார் சாசின் இச்சையிலே அகப்பட்டிருக்கிற மக்கள் எல்லாரும் மயக்கம் தெளிந்து அவருடைய இச்சையிலிருந்து விடுதலையாகி மனம் அவர்களுக்கு திருவோசனத்தை நாம் சாந்தமாக உபதேசிப்பதற்கு நமக்கு சமைய வேண்டியது அதற்கான வாசகளை சந்திக்க வேண்டியது இருக்கின்றது ஆகியனால் சட்டங்களை மாற்றி வைப்பதற்கு தேவங்கள் ஜெயிக்க வேண்டும் இஸ்லாமிய நாட்டில் எல்லாம் யாரும் தெருப்பிரசகம் பண்ணக்கூடாது துண்டு பிரதிகள் போடக்கூடாது வெளியே எந்த விதமான மதப்பிரச்சாரம் செய்யக்கூடாது அவர்கள் ஒடுக்க இருக்கிற வீட்டில் வந்தாலும் பண்ணிக்கிட வேண்டியதான் அப்படி எல்லாரும் அமெரிக்காவில் இப்ப வெளிய ரகமான பிரச்சாரங்களை நிறுத்தி விட்டாலும் இப்படி கொஞ்சம் கொஞ்சமாக நாட்டிலிருந்து வந்து கொண்டே இருக்கிற சட்டமேட்டி அது இந்தியா நாட்டையும் பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து கொண்டிருக்கிறபடி நாள் இந்த அரசியல் நேரத்தில் ஆட்சிப்படத்தை மக்களுடைய கருத்தில் ஆட்சி கொடுப்பதற்காக நாம் ஜெமிக்க வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இந்த நாளை இதாக ஜெமிக்க வைத்ததற்காக ஆண்டவரின் சொத்திருப்பமாக மத்திய ஐந்தாம் அதிகாரம் பதினாலாவது வசனத்தை வாசிக்கலாம் நீங்கள் உலகத்துக்கு வெளிச்சமாக இருக்கிறீர்கள் மழின் மீது இருக்கிற பட்டணம் மறைந்திருக்க மாட்டாது என்று பரிசுத்தாவியர்கள் அடுத்து தொடர்ந்து வாசிங்க விளக்கு கொளுத்தி மரக்காலால் முடிவைக்காமல் விளக்கு தண்ணீர் மேல் வைப்பார்கள் அது வீட்டில் உள்ள வெளிச்சம் கொடுத்தோம் ஈதவாய் மனுஷன் உங்கள் கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்ச மனுமன்பாக பிரகாசிக்களுடைய வாழ்க்கை என்ன இருக்கணுமா நற்கிரிகள் துற்கிருங்க பேச்சின் மூலமாக உடல்நடைகள் மூலமாக பார்வையின் மூலமாக பழக்க வழக்கத்தின் மூலமாக யாருமே போயிடாதபடிக்கு எல்லாரும் தாங்கள் இருக்கிறது தவறு என்று சரி உணரும்படியாக நம்மிடத்திலிருக்கிற வெளிச்சத்தை அவர்கள் கண்ட நற்கிரிகளை கண்டு நம்மை போல அவர்கள் மாற வேண்டும் என்று ஆண்டவர் விரும்பி இருக்கிறபடினால்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 இருளின் அதிகாரத்தில் பிடிக்கப்பட்டிருக்கிற மக்கள் யாரும் விடுதலையாக்கப்பட முடியும் இருளின் அதிகாரத்தில் விடுதலை பெற்ற மக்களாகிய நம்முடைய நோக்கம் பி சுவாசினுடைய வல்லமேல் கட்டப்பட்டிருக்கிற மக்கள் பி சுவாசின் கிரியலுக்கு அடிமையிலாக இருக்கிற மக்கள் யாரும் விடுதலையாக்கப்பட வேண்டுமே அதற்காக ஒரு பெயரும் செபித்த உவாசித்தாது செபிக்கலாமே உணர்வோடு கூட செவ்வ வேலைகளை நாம் சரியாக அனுஷ்டித்து நம்ம குடும்பம் நம்ம பிள்ளை மாத்திரம் ஜெமிச்சிட்டு இருக்காம நம்முடைய குடும்பத்தில் உறவிலும் ஊரிலும் உலகத்தில் அழிவின் பாதை சென்று உணர்களை எல்லா மக்களும் இழுக்கப்பட வேண்டும் சாத்தாம் கீழ் அழிக்கப்பட வேண்டும் இந்த உலகம் இயேசுநாதனுடைய ஆள்கைக்கு செம்மையாக மாற்றி அமைக்கப்பட வேண்டும் என்ற உணர்வோடு நாம் ஜெமிக்க வேண்டும் என்று அவை என்பவர் கூறுகின்றார் இரண்டு நாளாகவும் ஏழாம் தேதிக்கான பதினான்காவது எழுதப்பட்டிருக்கிறது வாசிக்கலாம் நாமம் தரிக்கப்பட்ட என்னுடைய ஜனங்கள் தங்களை தாழ்த்தி ஜெவம் பண்ணி என் முகத்தை தேடி தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால் அப்பொழுது பரலோகத்தினருக்கிற நான் கேட்டு அவர்கள் பாவத்தை மன்னித்து அட தேசத்துக்கு சேமத்தை கொடுப்பேன்